எ கவலைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலும் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்ம எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றபடி நான் தேவனுக்கு நாம் அதிகமாக நம்பி செலுத்திக் கொள்ள கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்போரு சில வேத பாகங்களை நாம் சிவத்தோடு கூட வாசித்து தியானிக்கு கத்திரி உதவி செய்வோம் அப்போ நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள அவசரங்களை ஒரு விமர்சிக்கலாம் சாற்று கூறி மாறுபாடு சங்கத்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று குற்றி அவர்கள் வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அந்யோயத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜப மனிதனும் உறுதியாக தரித்திருந்தார்கள் சாட்சி கூறி மாறுபாடு சந்ததி விட்டு விலகி உங்களைக் கொள்ளுங்கள் என்றும் பற்றி சொன்னார் வங்ககோச நாளிலே பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது அங்கு கூடி வந்திருந்த யூத மக்கள் இந்த பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது உங்கள் ஓரொரு மனம் திரும்பி பாதமன்னிப்புகள் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி இந்த மாறுபாடு சந்ததை விட்டு வேறுபட்டு உங்களை ரச்சித்துக் கொள்ள வேண்டும் என்றும் புத்தி சொன்னார் அந்த வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட மூவாயிரம் பேர் திருச்சபையாக சேர்க்கப்பட்டார்கள் என்று பரிசுத்தவியை விளம்புகின்ற தேவனுடைய திருச்சபை என்று சொல்வது ஒரு வேறு பறிக்கப்பட்ட கூட்டம் என்று பரிசுத்தாவிவர் விளம்புகின்றார் பேவனுடைய பிணைகளாக மிகவும் கவனமாக ஒரு ஆமைக்குரிய வாழ்க்கையானது தேவனோடு கூட மாத்திரமே ஐக்கியமாக இருக்கக்கூடியதாக உலக மக்களுடைய ஐக்கியத்திலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை அதற்கு வேற்று வழக்கங்கள் வெற்றிக்கப்பட வேண்டும் அவர்களும் நம்ம சேர வேண்டும் என்றால் அவர்களோடு கூட பழக வேண்டும் அல்லவா என்று சொல்லி காலப்பேட்டில் அவர்களை போலவே இவர்கள் மாறிவிடுகின்றார்கள் அப்படி பாவம் இழுத்துவிடும் என்பதற்காக அந்த ஆதி ஆறு மணி அப்போசனம் செல்லும் மூலமாக மாறுபாடு உள்ள சன்னிதி விட்டு வேறுபட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்களுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் நிரம்பி அவர்கள் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள பாஷையின்படி வெவ்வேறு பாஷைகளில் ஆவியானவர் பேசுகிறதை கேட்டு இணையத்தில் குற்றப்பட்டார்கள் எல்லாருக்கான பரசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சி உண்டாயிருந்தது மாறுபாடு உள்ள சன்னிதி விட்டு வேறுபட்டு விலகி வந்து சபையாக சேர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு மிகுந்த கஷ்டமாகிவிட்டது மூவாயிரம் பேர்கள் மாத்திரமே சேர்த்துக் கொள்ளப்பட்டால் என்று திருமண வீதமாக எழுதப்பட்டிருக்கின்றது இது திருச்சபையின் ஆரம்ப காலம் அமீதமாக ஆதி சபை செயல்பட்டுக் கொண்டிருந்தது என்று கேட்கிறோம் இந்த கடைசி காலத்தில் ஒரு சபையை கற்று எழுப்பியிருக்கிறார் இந்த சபையிலே செயல்கிற மக்களாகிய நமக்கு என்ன சொல்லப்படுறது தெரியுமா ஞாறுபாடு உள்ள சந்திதம் விட்டு வேறுபட்டுக் கொள்ளுங்கள் பேரலமை அழைத்து இருக்கின்ற நோக்கம் மிக பெரிதாக இருக்கின்றபடியால் நம்மைகளில் எளிதமாக வைக்க போகிறார் என்பதை திருவரின் மூலமாக நாம் அறிந்து உணர்ந்திருக்கின்றபடியினால் அவருக்கு ஐக்கியங்களை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொற்காக ஆண்டவர்கள் அதை குறித்து ஒரு வருசத்தவான் எழுதுகின்ற பொழுது குழந்தைகளுடைய தாயை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தாயினுடைய ஆகாதத்தை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த குழந்தைக்கு எவ்விதமாக ஆகாரம் செல்லுகிறது என்று சொல்லி தெரியாது தெரியும் வழியாக செல்லுகிறது என்று சொல்லி மருத்துவமனர்கள் சொல்கின்றார்கள் மீதமாக இறைவன் இந்த மனித குலத்தை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட உயிர்கள் செய்திருக்கிற தாயினுடைய ஆகாரத்தை அந்த குழந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்கின்றது ஒரு நாள் குளிக்கப்பட்ட குழந்தை தாயினுடைய வயிற்று போயிட்டு வெளியே பறந்து விடுகின்றது பிறந்தவுடனே அந்த கொப்பலை அறுத்து விடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த தாயினுடைய வயிற்றுக்கும் மறுபடியும் அந்த குழந்தைக்கும் எந்த தொடர்பில்லாது கடனுமானால் அங்குள்ள கட்டு நீர்களெல்லாம் குழந்தைக்குள்ளே சென்று அந்த குழந்தை மறித்துவிட முடியும் என்பதை ஈழமாய் மறுத்து அறிந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ சமுதாயம் அதை அறியவில்லை கிறிஸ்தவ போதையர்களும் அதை அறிந்து கொள்ளவில்லை எங்காவது இருந்து கொண்டிருங்கள் அங்கேயும் போங்கள் எங்கேயும் வாங்கல் என்றுதான் சொல்லி வந்தாலும் மாறுமாறு சந்திதம் விட்டுபட்டுமே ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்காதபடினால் மக்களுடைய ஆத்துமா மீக்கப்பட்டவர்களும் அறித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் திருச்செமின் பிள்ளைகளாக நம்ம மிதமாக இருக்கின்றபடியால் மறுபடியும் உலகத்தாரை போல உலகத்தினுடைய ஆசாபாசங்களை பின்பற்றுவதற்காக உலகத்தாருடைய நன்மைகளை தேட வேண்டும் என்பதற்காக அவர்களை மறுபடியும் உலக தேசம் தேர்வுக்கு விரோதமான ஆய்விடாது மாறுபாடு உள்ள சந்தி பெற்று வேறு பெற்று உங்களை சித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியாக அழைத்த பொழுது ஆமரகாமை குறித்த ஒரு பொய்ய திட்டத்தை ஆண்டு அது ஆமருகாக்கு அப்பொழுது ஆசீர் விதிப்பதற்காக அழைக்கிறார் குழந்தை இல்லாமல் இருப்பதற்காக அழைக்கிறார் என்றுதான் ஆவரசுக்கு முதலாவது தான் உமகுமார் இந்த உலகத்தில் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது அமீதமாக நம்மை கொடுத்தது என்னுடைய சித்தம் சரியாக அறிந்து கொண்டு அறிந்து கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உலகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற மாவியாகவும் பனிரெண்டாம் அதிகாலை ஒன்று முதல் நாலு வரை உள்ள வசதிகளிடம் பொழுது இங்கே ஆபரகாமை அழைக்கும் பொழுது என்ன நடந்தது என்ன சொன்னார் என்று சொல்லியிருக்கிறத வாசிக்கலாம் கர்த்தர் ஆபரகாமை நோக்கி நூறு தேசத்தையும் இனத்தையும் தகப்பருடையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் இதனை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்றார் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் புதிய அம்சங்கள் எல்லாம் நமக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் எந்த வாக்குவாதம் பண்ணவில்லை அவருக்கு வியாக்கியான கொடுக்கவில்லை இன்றைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு போதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அது தப்பாக இருக்கும் அல்லவா மற்றவரை தப்பிதமாக எண்ணுவார்கள் அல்லவா நாம் பணித்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அல்லவா ஆகையினால் அவர்களோடு இருந்தால் அவர்களுமே கண்டுபிள்வார்கள் அல்லவா என்று விவிதமாக விளக்கம் தருகின்றார்கள் தவிர கருத்துரு விருப்பத்தை நிறவேற்றுகின்ற இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற உயிதமாக எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற காரியத்தை அவர் நாம் அப்பொழுது அறிந்து கொள்ளவில்லை பின்னால் அவர் அறிந்து கொண்டார் ஹாலோலியம் ஆகினால் அருமையான தேவ ஜனமே நம்மை அழைத்திருக்கின்ற நோக்கமானது உன்னதமானதாக இருக்கின்றபடியினால் கர்த்தரம் அது கருவது என்ன தெரியுமா மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வேர்வுபட்டு உங்களை பேவனுடைய லட்சியப்பின் உபதேசத்திற்கு மாறுபட்டிருக்கின்ற மக்களோடு கூட ஐக்கிய வைத்துக் கொள்ளாதபடி அறியாத மக்களோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளாதபடி கொள்வனை கொடுப்புகளை வைத்துக் கொள்ளாதபடி வேறுபட்ட ஒரு ஜாதியாக மாண வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கூறுகிறார் என்பதை தேவசையில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிற எட்டாவது வசதத்திலே ஆபரகமை குறித்து இங்கு மறுசுத்தாவியானவர் சொல்லும் போதிகிதமாக சொல்லுகின்றார் விசுவாசத்தினாலே ஆபர்கள் நான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து நான் போகும்படம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார் அங்கு பள்ளிக்கூடம் இருக்குமா பிள்ளைகளுக்கு உயர்ந்த படிப்பு படிப்பதற்கு வசதிகள் இருக்குமா என்று ஆபர்கள் கேட்கவில்லை ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவுடன் ஊழியச் செயலர் ஹாசலா இருக்கு அத பிள்ளைகள் இன்ஜினியராக முடியுமா டாக்டராக முடியுமா என்று கேள்வி எதுக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறார் தேவஜான அழைத்த பொழுது நான் போகும்படம் இல்லவென்று அறியாதிருந்தும் அதிகமாக கீழ்ப்பணிந்து புறப்பட்டு போனான் நான் யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த ஆவரகாமை பார்க்க வேண்டும் என்று விவசாய ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ரிசியின் மூலமாக ஆண்டுவர் இப்படி சொல்லி வைத்திருக்கிறார் உங்கள் தகப்பனாய் ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராலை நோக்கி பார்க்க யாரையும் நோக்கி பார்க்காத பெரிய பிரசங்கியாக இருக்கலாம் அறுப்போ நடத்திருக்கலாம் நீ சாசுகளை துறைத்திருக்கலாம் திருக்கத்தரசனும் சொல்லி இருக்கலாம் நான் பார்க்க வேண்டும் யாரும் தெரியுமா உங்கள் தகப்பனாய் ஆபரகாமையும் உங்களை பாருவதித்துருகப் போகின்றது மாறுபாடு சங்கத்தை விட்டு நேரில் பற்றி உங்களை ரஷித்துக் கொள்ளுங்கள் புதிய பற்றி வெளியில் உள்ள ஆவிக்குரியத்தான் பேசிக் கொள்கிறேன் வேறு கூட்டத்துக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க யாரோடு அறிக்கை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர் தங்களை ஒரு பெரியவர்களாக காட்டிக்கொள்ள ஆரம்பிச்சு என்கிறார் பெரியவர்களாக நாம் என்பதை காட்டிக்கொள்ளவில்லை விருப்பத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அகினால் அருமையான தேவ ஜனமே நம்முடைய அழைப்பு உன்னதமானதாக இருக்கின்றது அதனால் அவருக்கு மாறாத அழிக்கி வைத்துக் வாழ்க்கையை செம்மையாக காத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமணம் பெற்றுள்ளார் சங்கீத நூற்றி பதினாலில் ஒன்னு வசன வாசிக்கின்ற கொள்கை மிகுதமாக சங்கீதக்காரனு கொண்டாண்டவர் சொல்லு ஆசைக்கலாம் இசுதலை எயிட்டிலும் குடும்பம் அந்நிய பாசைக்காரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது முழுத அவருக்கு வரிசுத்த சாதமும் அவர்கள் அங்கிருக்கும்போது ஆண்டுகளுடைய மத்தியும் வாசம் பண்ண முடியவில்லை புறப்பட்ட போது மீதமாய் நடந்த நன்றி பரிசுத்தாமி என நினைவித்திருக்கிறார் இஸ்வரவேல் எயிட்டிலும் யாகோவின் குடும்பம் அந்நிய பாசைக்காரான கணத்திலும் இருந்து புறப்பட்ட போது அவருக்குரிய புரியபன தேவ ஜனமே நம்மை தேவனுடைய தேவன் வாசம் ஒரு ஸ்தானமாக தேவனுடைய வாசல் சமமாக அவனுடைய ஆலய செய்யக்கூடிய ஒரு ராஜ்யமாக மாற்றி இருக்கின்றபடி நான் உங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் அவருடைய ஜனங்களோடு சொல்லும்போது எங்களுடைய ஐக்கியம் பிளாமோடும் நான் அடிக்குமாரியோடு தேவனோடு ஐக்கியமாக இருக்கின்ற மக்களுக்கு இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் ஐஸ்வர்யுக்கு இருக்க முடியாது என்பது உடப்பில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஐஸ்வர் பெருக பெருக வேதனைகள் பெருக ஆரம்பிக்கின்றது ஐசித்து நாலு வேலைகளை மாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கின்றும் சமாதானமும் பரிசு ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றபடி நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றான் தேவையே ரெண்டு பொருந்தியா ஆனால் அதிகாரம் பதினாலு முதல் சில வசனங்களில் இங்கு வரும் சுத்தாந்து செல்லும் ஒன்று விதமாக செல்லவில்லை வாசிக்கலாம் ஆலயத்துக்கும் சம்பந்தம் சம்பந்தம் நான் அவர்களுக்குள்ளேயும் அவர்களுக்குள்ளேயும் என்று அவர்கள் அப்படிதான் உங்களை ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்கு என்று கருத்தர் சொல்லுகிறார்கள் யோசிநாதருக்கு ஆராதனை செய்கிற மக்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார் பின்னாடி என்னுடைய குமாரர்கள் குமார்த்திகளும் ஆண்டுகள் அழைக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் யாருக்குள்ளே அவன் வாசமாக இருந்து யாருக்குள்ளே கையொழுந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு அவன் தேவனாக இருக்கிறாரா அவர்கள் அவனுக்கு குமாரமும் குமார்த்திகமாக இருப்பார் என்று ஜீரமு சொன்னார் பரசுத்தரே திருவிழமாக மார்க்கெட்டை அழைத்துக் கொண்டிருந்த இன்னதமத்தினுடைய பெருந்தலை ஆகிய பரசுத்தேசன் பேசுகிற தெய்வம் அவர்தான் உலகத்துக் கொண்டாடுகிற அவர் உலகரசி அறிந்து கொண்ட பிறகு அவர் மூலமாக கிடைத்த கைமிக உணர்ந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு தானே ஆலயமாக அர்ப்பணித்த பிறகு அவருடைய மேன்மீதிக்கு அருமையாக அவர் நிமித்துக் கொண்டு வருகின்றார் மறுபடி வந்து மத வழிகாடுகளுக்கு அவர் செல்லவில்லை இந்த பழைய குடும்ப உறவுகளோடு அறிக்கை வைத்துக் கொள்ளவில்லை கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சார்ந்த எனக்கு ஆதாயமாக அருபிரட்சிகளாக இயேசு கிறிஸ்தவனுக்கு மாதிரியாக இருக்கிறார் குடும்ப பாஸ் என்று தேடிதான் விரைவுடைய பாசத்தின் சந்தை விட்டு லட்சத்தை கொள்ளுங்கள் தேவகனே புறஜாதியினுடைய கலாச்சாரங்களிலே அவருடைய உணவுகளிலே அவருடைய கலந்து கொள்ளுவதில் தேவகாரணம் மிக குறைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நீங்கள் நெருக்கிப் பகின்ற பொழுதெல்லாம் ஒரு விலங்கினை உண்டாக முடியும் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அசீசம் உண்டாக முடியும் அசூத்தமானது தொடர்வதே அவங்களை வேறுபட்டு பிரிந்திருவாங்க என்று பிரதானங்களை மிக கடிந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் யாரும் காயாறு நடத்தினால் பண்ணினார்கள் இந்த மகளை தட்டி வைக்க வேண்டும் இப்படி பெரியவர்கள் தூசிப்பது நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி பயமுடிக்கிற பொழுது அந்த தாயாருக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகி சகோதரர்களை கொண்டு போய் அவர் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்திற்கு அறிய நிற்கிறார்கள் பெரிய கூட்டங்களை பிரசாரம் பண்ணிக் இவர் ஒழிய நின்று ஒரு வாலிபரிடத்தில் அனுப்புகிறார்கள் ஒரு தாயாரு சகோதரர் வந்திருக்கிறார் என்று போதவரிடத்தில் சொல்லுங்கள் என்று அவர் போய் இயேசுநாதனத்தில் சொல்லியிருக்கிறான் நம்முடைய தாயாறு சகோதர முறை தேடி வெளியில் இருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு இயேசுநாதன் என்ன சொன்னார் தெரியுமா கொஞ்சம் அவருக்கு இல்லாமல் இல்லை பிதாவின் சித்தத்தை செய்வது முழு விளக்கமாக ரொக்கத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற தேவக்கான நம்முடைய நோக்கம் எல்லாம் இறங்கினுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் உணர்வு மனத்தில் உருவாக வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன சொன்னார் தெரியுமா யார் எனக்கு தாயார் யார் எனக்கு சகோதரர்கள் சகோதரனை தவறே வேறு யாரில் என்று சொல்லிநாதர் பங்களித்தார் தாயின் பாசம் குறைந்து போயிட்டு என்று சொல்லவில்லை சுத்தத்தை தடை செய்கின்ற எந்த ஆலோசனைகளையும் நான் கேட்கிறதில்லை என்று சொல்லி அவர் மாறுத்தரமாக சொல்லுகிறார் பெரிய மாணவர்களை உறவுகள் அவசியம் அது இறைவனை விட்டு பிரிக்கக்கூடிய இரங்கல் வழிபாட்டுகளை விட்டு பிரிக்கக்கூடிய இறைவர்களுக்கு கொடுத்திருக்கிற உபவியோ செலுத்தமிட்டு துன்பங்கள் கூடிய அந்த மாறுபாடு உள்ள சந்தை விட்டு ஏர் மட்டும் கொள்ள வேண்டும் என்று ஆபி அமைப்பு திருமணம் பெற்றுகின்றார் அன்பு ஊற்றப்பட்ட நாளிலிருந்து என்னுடைய ஆணைக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் ஆறாம் வரைக்கும் சேரும்பொழுது அமர்வு பக்கத்தில் என்னுடைய சித்தி மகளிர் என்று குறைவாக இருக்கிறார் காவலை போகும்போது எட்டி பார்த்தால் தெரியும் பார்ப்பார்கள் ஒருவேளத்தை முடித்துவிட்டு போகும்பொழுது முடி வெட்டி வருவார் என்று எண்ணிக்கொள்வார்களாம் நான் போகணும் நான் போகிறது தேர்தனுடைய உரிவத்திற்காக மற்றபடி உறவு நமக்கு இல்லை என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் வீட்டில் வந்து அழகு சொன்னார்கள் போகும்போது எல்லாம் பார்க்கிறேன் இருந்து எங்கமே நானால் வர முடியாதுதான் உங்களுக்கு நிச்சயமாக வர முடியாத ஊர்வலம் உறவினர்களை பார்ப்பதற்காக வரவில்லை இறைவனுடைய விடுப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வருகின்றோம் நீங்களும் எவரிடம் தேடி ஆயிரத்துக்கு வருகி வரனால் நிச்சயமாக உங்களை தேடி நாங்கள் வர முடியும் என்று பதில் சொல்லலாம் யார் எனக்கு தாயார் யார் எனக்கு சகோதரர்கள் பிள்ளைகளாக இருந்த போதிலும் உறவுகளை அதிகமாக மேம்படுத்துவார்கள் முக்கியப்படுத்துவார்கள் கேட்டாலுக்கு காரணம் செய்வார்கள் உலக ஊராறு போனால் நம்ம ஏழனுடைய பிள்ளையிலிருந்து சொல்வார்களே அன்பில் இருந்து சொல்வார்களே அவர்களை சொல்லிக் கொண்டு போகடுமே அன்பவர் மீது அன்பு வைக்கிறதை குறைத்துவிட்டு மக்களுடைய அன்பு செலுத்துகிற அன்பருக்கள் அது இரவனுடைய அன்பு அளவில் பிரமாணத்தை கைகொள்கிற முறை அல்ல முதலாவது ஏனவிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அல்லது முதலாவது பிறமாக இரண்டாவது நம்மிடத்தில் அன்பு கொடுத்து ஏன புரத்தில் அன்பு வேண்டும் நம்முடைய ஆத்மா கண்டு போகாமல் நம்முடைய குறைந்து போகாமல் இருப்பது கிரம்படத்தில் அன்பு சூழல் போல பரவத்தில் அன்பு கூறல் வேண்டும் என்று ஆவியான மாணவர்களே மிதமான அணில் சிவாசிக்கும் சிவாசிக்கும் பங்கேற்பு நீதிக்கும் அணிலிக்கும் ஐக்கியமேதிக்கும் நீர்களுக்கும் ஐஸ்யூல் தேவனுடைய ஆலயத்திற்கும் மீக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது என்றெல்லாம் தேவலாண்மை கருத்து விளக்கம் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம் அலியம் மக்கள் உணர்ந்து ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் என்று வந்து ஆவியான அதிகாரம் மூன்றாவது அப்போ சில விமர்சித்த ஏனாமைக்கு விதமான ஒரு சத்தம் கேட்டது அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு இதோ மனுஷனிடத்தில் ஏந்த வாசத்தளம் இருக்கிறது அவருடைய அவர் வாசமாக இருப்பார் அவரிடம் அவருடைய இனமாக இருப்பார்கள் ஏதாமி அவர் நோடு அவர்களுடைய இருப்பார் அலோலியா அவர்களின் என்று சில நேரத்தில் இருக்கின்றது இப்போது அவர் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார் என்பதும் சொல்லுங்கள் தெரியுமா உலகத்தார் சொல்லுவாள் உங்கள் நேரிடத்தில் கவித்து கேளுங்கள் உங்கள் நேரிடத்தில் கவித்து ஆலோசனை கொடுங்கள் இன்று பிறகு ஆளுநடத்தில் கேட்க அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்டவருக்கு நமக்கு கிடைத்திருக்கிறபடியினால் ராஜாவிடத்தில் கேட்டு பொதுமக்களுக்கு பலன் சொல்வதற்கான இந்த ராஜ்யவாரத்தை இந்த உயர்ந்த அனுபவத்தை நாங்கள் நாட்கள் வந்து அழைக்கப்படக்கூடிய தகுதியை தான் மட்டுமட்டு மக்களோடு உலகத்தாரோடும் அவிசுவாசிகளோடும் வைத்திருக்கிற ஐக்கியத்தை ஏதனையும் குறைக்க வேண்டும் என்று ஆவியான நாளடைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சம் போடும் உடனே ஆட்கள் கொண்டாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு நாள் மீதி எடுத்துவிடும் போல இப்படி அவிவிசுவாசியோடு வைத்திருக்கின்ற ஐக்கியமானது உண்மையாக நம்முடைய விசுவாசத்தினர் நம்மை வழிவிறகு செய்துவிடும் என்று ஆவியானவர் சொல்லப்பட்டார் வாய்ச்சிக்கிழமைதான் எல்லாரும் விழாக்கள் பார்த்து யாரோ விடுமுறை இருக்கு அவர்கள் சொந்தக்காரர் வருவார்கள் நாம் இந்த சொந்தத்தை பாராட்டுகின்ற நேரத்திலே ஆராதனை விட்டு விட்டு செல்ல வேண்டிய நெருப்பம் நமக்கு வேறு ஆரம்பித்து விடு என்பது அகில அவர்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை நம்ம திரு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றன அப்படிப்பட்டதனுடைய ஆறாலும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் கருத்துடைய நாளிலே நான் ஆவிக்குள்ள ஆணையம் என்று அப்படிப்பட்ட ஒரு கருத்தனுடைய நாளிலே கற்புமி வருகை நம்முடைய நிலைமை பருவாமகமாக மாறுபடும் சாத்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போய் ஒரு நாள் போல நமக்கு ஆற்றிவிட முடியும் என்பதை பழைய ஆறாவது போய்விட்டார்கள் கைவிட மாட்டார் நம்பிக்கையிலே அணையாளர்கள் தூரமாக சென்று கொண்டிருக்கிற இளமக்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆதி அனுமதி பங்கேலாம் மணிகாரன் இருபத்தி நாலாவது எழுந்தும் பொழுது உலகத்தின் அறிவுலை ஆவட்டில் உண்டாக்கிற தேவனானவர் பூமிக்கு ஆண்டவனாக இருக்கிற மணி நான் கைகளினால் கண்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வெளியில் சில வருஷத்தை நடந்து கொண்டிருக்கிறபடி நான் நாம் எல்லாரும் கூடி வருகிற மணி நான் ஏழு அரசு சில காலம் ஆராதனை இல்லாதபடி நாம் அளவுக்கு மூடி போனோம் ஆனால் இவ்வேறு இடத்தில் அவரை பயன்படுத்தப்படும் பிரசனத்தை பார்க்க முடியாது கைகளினால் கண்டப்ட கோயில்களில் வாசமாக இருப்பதில்லை நம்முடைய அவர்களுக்குள்ளே தேவமாக இருப்பேன் ஹால பக்தன் அப்படி பாடி இருக்கிறார் இப்படி கைகளினால் கண்டப்பட்ட ஆலயத்திலே தேவையான வாசமாக இருக்க மாட்டான் பாடியிருக்கிறார் நம்முடையான்சம் பண்ணுவார் ஹாலோலியா பிரியமான வாசல் இருக்கும்படி மிகமாக இஸ்ரவேல் கனங்கள் ஏற்றிருந்து பெறப்பட்ட பழுது அந்நியல் ஜாதியான கனமே விட்டு ஏறுபட்ட பழுதி மீதாவருக்கு பரிசுத்த சார்பில் இசுரமேலருக்கு ராஜ்யமாகிவிட்டது அதுபோல நம்ம அன்று பிரிக்க இருக்கின்றார் ஹாலோலியா அவரு ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளேயே அவர் மகிழ்ந்து கைகூட வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளேயே அவருக்கு பாடல்கள் கிளிதல்கள் ஏற்படுத்தாமல் சந்தோஷம் கழிக்க வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளேயே மாசமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து மாறுபாடு சந்தி ஐக்கியத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதையம் என்ன குறைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவங்களும் நிலை விட்டு இங்கெந்த உறவு விடாமல் இருக்கின்ற அவருடைய உறவு தொடர்ந்து கொண்டே நாம் இருக்கும் அகிராம தேவ ஜனநிக கவனமாக உலக ஐக்கியங்களை மிகவும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆகிய நமக்கு மறுபடி கொடுக்க நாம உருவாக ஆரம்பித்து என்ன உறவு என்ன சொல்லணும் பழகிவிட்டார் எப்படித்தான் நானும் காரணம் சொல்லுவார்கள் தவிர வரவேகத்துக்குரியவர்களாக நான் இருக்கின்றோம் தனித்து வாழ்கின்றவர்களாக வா உணர்ல மாறிக்கொண்டு வருகின்ற காலமாக இருக்கின்றபடி நான் கருத்திருந்த வார்த்தைகளை ஒரே சகிதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருவரும் மூன்று அது பதினெண்டாவது வாசிக்கின்ற பொழுது இங்கே அப்போ சில நீங்களாக சொல்லி எடுக்கிறார் சமாதானங்கள் இருக்கு நீங்கள் ஒரே சரிதமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களே உங்க எல்லாருக்கும் ஒரே உபதேசம் எல்லாரும் சிக்கப்பட்டு நானு ஸ்ரானம் பெற்றும் ஒரு சித்தா பெற்றும் போதிக்கிறார்கள் ஒன்றாக வாழ நிச்சயமாக வாழவே மாட்டார்கள் அவர்களுக்குள்ள பிரிவினர்கள் யார் பழைய நான் என்னுடைய ஆடுகளினுடைய வந்தைக்கார பெறாமல் சம்பவம் தவிர ஒரே தலைவராக இருக்கவர்களால் முடியாது புதிய தலைமையின்களாக நாற்பத்தி ஆண்டுகளாக எதிர்கொண்ட வருகின்றன ஆச்சரியப்படுவதால் எப்படியா முடிந்தது ஒரு பத்து நாள் ஒரு ஒரு குண்டம் தனியாக பிரிந்து போய்விடுகிறதே நாற்பத்தோரு ஆண்டுகளாக ஒரு தலைமை எண்கள் உலக மரத்தில் சமையலித்து வருகிறது என்று சொன்னால் கருத்தினுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கேவல் அவரை கடுப்பார் என்பதில் சொல்லிடுக்கிற தேவ ஜனமே நீங்கள் ஒரே சரிவமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இரண்டாவது காலம் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு வசனங்களை வசிக்கும்போது எப்படி ஒரே சரிவமாக வளர்கிறது ஒரே நகரத்தாரும் இருக்கிறார் வாசம் என்பே மிக மிகமாக சிறவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த திருச்சனைகளுடைய மாதிரியான வாழ்க்கை தான் தவிர நிரந்தரமான வாழ்க்கையில் இருந்து நாம் அறிந்திருக்கின்றோம் புதிய தேசம் திருச்சபை என்று சொல்றது அத்மாவே தீர்க்க தேசமுடிய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படுகின்றது அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கும் என்று எழுப்பில் எழும்புகிறேன் நீங்களும் ஆவினாலே தேவடைய கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அவர் மேல் நீங்களும் ஆவினாலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் மலைப்பது இப்படி ஒரு வாசமாக இணைந்து வாங்குவதற்காக ஐக்கியம் எல்லாம் இங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சுத்தாவியான சொல்லுகின்றார் எங்களுடைய நீங்களும் எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று அப்போ இருக்கிற வாசிக்கின்ற நிலையே அதுதான் தேரணனுடைய திட்டம் என்று நீங்கள் அறிவித்து சொல்லுகின்றோம் வெளியே எப்படி பேசி சொல்றாங்களா எங்க கிட்ட நம்ம பரவல்க்கு போக வேண்டும் நீங்கள் சொல்றாங்களோ அவங்க தப்பு சார்ந்து சொல்லு அவங்களுக்கு தப்பா தெரியலாம் நீங்களும்லமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் இந்த தேவனுடைய ஆலயம் சிவாசியிடத்திலிருந்து தேவனுடைய சத்தியத்துக்கு மாறான மாறுபட்ட மக்கள் பற்றியிருந்து பிடித்தடுத்து ஒரே நகரமாக பரிசுத்தவங்களோடு ஒரே நகரமாக தேவனுடைய வீடாக மாஸ்டர் செலவாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறபடி நாள் இந்த அனுபவத்தை அறிந்திருக்கிற மக்கள் எனக்கு எப்படி இந்த வாக்கியங்கள் கிடைத்த நம்பதை உணர்ந்து சந்தோஷப்பட வேண்டும் அறிவித்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு சென்றிருக்கிற உபகாரத்துக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் செல்லும் எரிசலமே எங்களுக்கு நெற்களவாயிற்று புதிய நாட்களை சதை அளித்த சேர்த்து ஒன்றாக கட்டிக் கொண்டு வருகின்றபடி நான் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து புற ஜாதிகளோடு ஐக்கியங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான அதிகாரிகள் பொழுது தாமத திருவசரித்துக் கொண்டு தண்ணீர் முடிக்கிறதோ சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைந்திரை முதலாளர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் அகியுள்ளதுமான சமையாக அதை தமோக்கமும் நிறுத்துக் கொள்வதற்கும் யூசுனாதிரி சிறுவை தம்மை ஒப்புக்கொடுத்ததற்கு தெரியுமா உலகத்தில் எல்லா பாடிகளுக்காக ஒரு வரிசுத்தமான கூட்டத்தை உருவாக்குவதற்காக அலெலியம் அலெலியம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தண்ணீர் மொழிக்கினால சுத்திகரித்து அந்த சுத்திகரிப்பு திருச்சதில் மாத்திரவே இருக்கின்றது தண்ணீர் மொழிக்கினாலே பாவம் வரும் நம்பி கழுவுகின்றனர் கரைநிலை முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் புறையற்றது மகிழ்ச்சியுள்ளது மாசற்றதுமான சபையாக மோக்கும நிறுத்திக் கொள்வதற்காக தமிழ் தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் ஹலோ இப்படிப்பட்ட கிருமையில பெற்றிருக்கிறபடி நான் இந்த ரகசியில் அறிந்திருக்கிறபடி நான் ஹைகோர்ட்டில் விட்டு விலகுவதற்குரிய யாருக்கு வந்தோம் அதை காத்துக் கொடுவோம் கஷ்டங்கள் வரும் வருத்தங்கள் வரும் இல்லாமகள் வரும் ஏலாமிகள் வரும் பசி எல்லாமே வர டி வரா வா வெள்ளரிக்காய் வெள்ளூண்டுத்தார்கள்ரு பசியாக இருக்கிறார் நாம் வியாதியாக இருந்தாலும் அவரோட ஆண்டவர் வியாதியாக இருக்கிறார் அப்படி என்று சொல்லி நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக பெரியமான சிறேசான வாழ்க்கையில் நின்று கொண்ட ஒரு செலவு நடுவேகருக்கு எல்லாம் நல்லாக இருந்தால் மகிழ்ச்சி தான் சாட்சிதான் ஏதாவது குறைப்பட்டு போனால் உடனே எல்லாமே குறைந்து மகனு இதை காட்டு எதை காட்டுகிற தெரியுமா நாம் எங்கே இருக்கிறோம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணரவேற்றுவதாக இருந்து கொண்டிருக்கிறார் நமக்கு மிக தெளிவாக இப்படி ஒரு உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாச உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் வாசம் தேவனுடைய ஆலயத்தை கட்டி என்பதற்காக அப்போது சில தீர்க்க தசியுடைய கட்டப்பட்டு கொண்டு எந்த மாத சேர்த்து கட்டுவதற்காக நம்ம கிறிஸ்து என்று சம்பந்த வேறுபட்டுக் கொள்ளுங்கள் அப்போ உபதேசத்தில் அந்நியத்திலும் ரே ஐக்கியமாக ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அங்கிருந்து இதை வெளியே தள்ளிக்கிட்டு இருந்தேன் வெட்டிதான் போடுவாங்க கட்டப்பட்டு வருகிறது இசை உடைப்பான நகரமாக கட்டப்பட்ட போல மிதமாய் திருச்செமையானது மிதமாய் கட்டி எழுப்பப்பட்டு வருவதற்கு ஆக ஆண்டு ஒரு சேத்தரிப்பு அழலியன் தேவஜான இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தில் வாசிக்கின்ற பொழுது மக்கள் தங்கியிருக்கின்றனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சகிப்பதற்கு மாறாக நியம தரிசனத்தை கண்டு இனிதமாக இந்த ஜாதியை கொடுத்து சொன்ன ஒரு வாசகத்தை அமைக்க வாசிக்கலாம் அவரே கண்டு குண்டு பார்க்கிறேன் கண்மலையில் உச்சிகளில் இருந்து நான் அவரை கண்டு குண்டுகளில் இருந்தவரை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் துணிச்சபை வயிற்று அணிகை தரம் துருந்து விடுதலை பெற்ற ஜனம் அது தனியாகவே வாசம் துணிச்சபையின் பிள்ளைகளை பார்த்து தனியே ஒரு விதமாக சிறலேங்காவுக்கு நாங்கள் இரண்டாவது அடவை சென்ற பொழுது முதலாவது சபை உருவாக்கி விட்டு போன்றோம் பல ஆண்டுகளாகிவிட்டதும் சண்டைகளை நடந்து மக்களும் சிதறி முகாம்களுக்கு உள்ளாக ஓடி அங்காங்க செய்துவிட்டார்கள் அமைதி ஏற்பட்ட நாட்களே சபையை பார்ப்பதற்காக புதிய இடங்களில் சபை எழுப்பதற்காக சென்றிருந்த போது ஐயா இந்த நாட்கள் வயராக்கியமான ஆட்கள் சபையை சேர்ந்தனர் முகாமில் இல்லாத சபைகாரங்களும் இருப்பார்கள் நாங்கள் எப்போ இந்த கூட்டம் நடத்துகிறோம் கூட்டத்தில் கலந்து கொள்ளவே மாட்டார்கள் நாங்களும் இயேசுநாதான் கும்பிடுகின்றோம் ஆகாத புகழ்தான் சொன்னார் நாங்கள் நல்ல தண்ணி குடித்தோம் சாக்கடை தண்ணி குடிக்க சொல்லி ஒரே ஒரு தடவை உபதேசத்தை கேட்டது என்று பெற்றுக் கொண்டவர்கள் மறுபடி பல ஆண்டுகளுக்கு இத்தமரும் இத்தமனின் செய்திகளை கேட்டு சோழடிப்போம் நமக்கு நடந்தது உண்மைதான் எங்கேயும் ஆறாண்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னதே இல்லை அப்படி செல்ல எண்ணுகின்றார் புரிய மாணவி தேவப்பிள்ளைகள் என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு அந்த ஐக்கியத்தை காத்துக்கொண்டு எங்களுடைய ஐக்கியோடு இருக்கின்றது சபையில்லாத இடத்தில் என்ன செய்வார்கள் தீர்மானம் வீட்டிலே அந்த நேரத்தில் பாட்டு பாடு ஜெண்டிக்கு போட்டி விதமாகின்றது எழுதுகிறாங்க அங்கு நடக்கிற ஆறாவது ஆராதிக்கின்ற பொழுது அந்த பிரசனம் எங்களுக்கு வருகின்றது புதிய மாணவரை அந்த ஜனம் தலித்து வாசம் ஒன்றும் இங்கே கண்மலில் உச்சிருந்த கண்டு குன்றியில் இருந்தவரை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கதவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் அமீதமான ஒரு புனித ஜாதியாக அழைத்திருக்கின்றபடியால் அழைத்திருக்கிறபடி நாள் ஆலயமாக அழைத்திருக்கிறபடி நாள் தேவந்தது வாசல் தலமாக அழைத்திருக்கிறபடி நாள் ராக்கியங்களை செம்மையாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் செல்ல உருவாக நாலாம் அதிகாரம் ஆறும் ஏழு வருஷத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே முதல் செலுத்தை வாசிக்கலாம் இதுவாகவும் நாலாம் அதிகாரம் ஆறும் ஏழு ஜனங்கள் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் அவைகளை கைகொண்டு நடவுண்ட ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் வேகமாக இருக்கும் அவர்கள் அவர்கள் என்பதும் இந்த பெரிய ஜாதியை ஞானம் வேகம் உள்ள ஜனங்கள் என்பதை என்ன பண்றது தெரியுமா கட்டளையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை சுற்றி படிக்கிற புற ஜாதிய அவைகளெல்லாம் கேட்டு இந்த பெரியமும் தெரியுமா பின்னாலும் என்னப்பா வேஷம் கோயிலுக்கு போகும்போது வெள்ளம் வெளியே வந்தவன் கரப்பு இது என்ன வாழ்க்கை என்று சொல்லி சொல்வார் அப்படி இருந்தாலும் ஓசிக்கிட்டு நாம் எல்லாவற்றிலும் கட்டளைகளின்படி அடைந்து மணமக்கள் மக்களை எங்கள் தேவனுடைய கட்டளை இப்படித்தான் நடப்பாம சொல்லும் பொழுது அவர்கள் இப்படி சொல்வார்களாம் எப்படி சொல்வார்கள் அவங்க இந்த கண்டல் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானம் வேகம் உள்ள ஜனங்கள் என்று சொல்வார்கள் நமக்கு சைவாக இருக்கிறது போல இவ்வளவு சவமாய் பெற்று பெரிய ஜாதி தேவனை இவ்வளவு சவாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி உலகத்தில் பெரிய ஜாதியா இரு தெரியுமா சமீபமாக பெற்றிருக்கின்ற வைக்கிற ஆண்டவரோடு கூட யார் உருவாக்கிறார்களோ அவர்கள் என்று சொல்லுகிறேன் ஆனால் காண்பிக்காதபடினால் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்வியானவர்கள் என்று தப்பிதமாக பேசக்கூடிய தகுதி இன்றைக்கு உலகத்தில் உருவாகி ஏதனமாக எண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலே சூழலை மாறி கொண்டு வருகின்ற சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற பொழுது பக்கத்தில் ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தார் ரொம்ப பிரியமா பிள்ளைகளோடு பல காரணம் ஆலயத்துக்கு வருவார்கள் வீட்டில் எப்படியாவது மறந்து போய் சமைக்க வச்சிருவோம் நாம சாப்பிட மாட்டோம் என்பதை புறஞ்சாதி மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அறியாமல் முடியினாலே பேய்க்கு படுத்ததெல்லாம் தேவை வர்கள சாப்பிட்டு நல்லவன் வெட்டி எடுத்துருவாங்க தெரிந்தாலும் விட்டு விடுற கஷ்டமா அன்பை விட கூடாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கற்றோயின்படி வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை இந்த அம்மாவால் பொங்கல் நாளிலே மந்திர நாள் சாயங்காலம் பிள்ளைகளுக்கு பாயம் சேவைச்சு கொடுத்தோம் அவர் வீடு பொங்கலுக்குரிய எல்லாமே பொருளும் வாங்கி கொண்டு வீட்டு வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பாயம் சேவைக்கிறதால தனியை கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க வேக வேகமாக பாயசெண்ட் ஆச்சிருக்கிறாங்க தேங்காயை கொண்டு வச்சிருக்காங்க அறுவாடு என் பிள்ளைகளுக்கு படைத்தலை கொண்டு பாயசண்ட் ஆட்சி போகிறாய் என்று சொல்லி கேட்டபொழுது இந்த அம்மா அறுவாளுக்கும் தேங்காய்க்களை போட்டு டாலரை எடுத்து வைத்து அம்மா பெரியவராக இருக்கிறார் மோது தடுத்து நிறுத்திவிட்டாரே உங்கள் தெய்வமே பெரிய தெய்வம் தேவனி கருத்தனை சமீபமாக இருக்கிறது போல கருத்தனை தனது சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இது பிராமண ஒன்று பெரிய ஜாதிய கள்ளப்பெயர்வே கும்பிட்டுக் கொண்டு பேய் கூட அந்த பேய் மக்கள் ஆடி வந்த பெரிய ஜாதினு சொல்லிட்டு உலகத்தில் பெரிய யார் தெரியுமா கிறிஸ்துவோடு மனுஷனிடத்திலும் தைரியமாக நாம் சாட்சி உள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு சந்தித்து விட்டு வேறுபட்டு உங்களை வெற்றி பெற்று பிரமதமோடு விட வாசமாக இருக்கிறார் உலகம் அதை காணப்போகின்றது கண்ட தேவனை பணிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் வரப்போகிறார்கள் அவளை பெரிய அனுமதி அழைத்திருக்கிறபடிதான் எப்போதும் நம்மோடு பிரசன்னமாக வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் நமது கூடவே இருக்கிற நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசமணி நம்ம தேவனாக இருந்து கொண்டிருக்கிறபடினால் அவரை திதிப்பதும் சோத்தரிப்பதும் நம்முடைய வேலையாக அதற்கு மாறாளர்கள் விட்டுவிட்டு இதனால் புரஞ்சாதிகளோடு ஒரு ஐக்கியங்களை சடங்கு ஆச்சாரங்களை விருந்துகளை குறைத்துக் கொண்டு ஆண்டவர்களோடு கூட விருந்து கொண்டு கடை கூறுவதற்கு எப்பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் அதே பேருக்கு திருவுருந்து ஏதோ சும்மா போற சாப்பிடறது சாப்பிடும் ஒண்ணு இல்லைதான் அது ஒன்று தப்பதெல்லாம் சரியா இருந்தா போதும் என்று திருவுருந்தை அசட்டம் செய்கின்ற உள்ளே இருக்கிறீர்கள் பம்பையாக இருந்தால் சண்டனம் வந்தால் எடுக்க இல்லாத என்னை காட்டுகிறது தெரியுமா தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விளகிறாய் என்பதை காட்டுகின்றது நம்ம எல்லாரும் ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகிறபடி ஒரே சடீரமாக இருக்கிறோம் என்று சொல்கின்றது அந்த அப்பத்திலே பங்கு பெறாத பின்னால் அந்த சடீத்தோடு ஐக்கியமாக இல்லை என்று வார்த்தை சொல்கிறது ஆகையால் அந்த ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்கு மிக கவனமாக இருங்கள் வேளமாக இன்றி தேவன் மிக கவனமாக பார்த்துக் கொண்டே ரா எழுத்தும் அதிகாரம் ஆறாவது யாத்திராவும் அதிகாரம் ஆறாவது நீங்கள் எனக்கு ராஜ்யமும் அரசு ஜாதியமாக இருப்பேன் இஸ்ரேல் புத்தனோடு செல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று மோசடி ஆண்டவர் சொன்னார் எழுதப்பட்டிருக்கின்றது நம்ம ஆலை திருப்ப இதற்காக தான் நீங்கள் ஆசாரிய ராஜமும் என்று கருத்தனை ஆராதனை செய்யக்கூடிய மக்களாக மையப்படுத்தக்கூடிய மக்களாக கட்டளையின்படி வாழ்கிறதை புறஜாதிகளாலும் கண்டு ஆச்சரியப்படும்படியாக உங்களை ஆசாரிய ராஜமாக பரிசுத்த ஜாதியாகவும் தேர்ந்தெடுத்தேன் என்று விரைவாக்கு சொல்கின்ற அதைக் குறித்து பேசுகிறேன் ஒன்று பேர் இரண்டாம் அதிக ஆறு ஒன்பதாவது பக்தி நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் விதமான ஆசாரிய கூட்டமாயும் ஜியாயும் அவருக்கு சொந்தமான ஜனாயும் இருக்கிறீர்கள் என் ஜனடே என் ஜாதியாரே என் வாக்கை கபன்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம யாருடைய ஜாதி தெரியுமா அவருடைய சபைக்குள்ளே ஜாதி உணர்வுகளில் ஆதரவு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அந்த ஜாதி உணர்வு திருச்சியை விட்டு வெளியே போனிருந்து உங்களை சென்று விடுகின்றது திருவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஜாதியாக அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூர்ல தூத்துக்குடி பக்கம் உள்ள ஒரு வாகிபுரத்து நல்ல வசதியாக இருந்தார் புதிதாக சபைக்கு வந்தவர் திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் நடத்திவிடலாம் ஒண்ணு இந்த ஜாதியில இருந்தா நல்லா இருக்காது என்ன உங்க ஜாதி ஆளுங்க கிடையாது அதனுடைய ஜாதி தான் அப்படி சொல்லணும் அவருக்கு ரொம்ப விக்கிரமா போட்டு உலகம் என்ன சொல்லும் சொந்தக்காரில் என்ன சொல்லுவார்கள் பெரிய பார்வையிலே நாம் அவர்களை விட்டு புட்டு வேறுபட்டு கடந்து வந்துவிட்டோம் நாம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டுவிட்டோம் தேவனுடைய ஜாதியாக மாற்றப்பட்டுவிட்டோம் தேவனுடைய ஜனமாக இருக்கின்றபடி நாள் பரிசுத்த ஜாதியாக அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகின்றபடினால் அவருடைய புலிகளாகவே இருக்க வேண்டும் என்ற உண்ணத்தில் இருக்கட்டும் அதை விட்டுவிட்டு மாத்திரம் வெளியே சென்றுவிடக்கூடாது என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு மாறான எண்ணங்கள் நம்முடைய தோன்றும் பொழுது ஒரு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே கொண்டு போய்விடும் என்பதை அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் பரிசுத்த ஜாதியாக இருப்பதற்காக அவருக்கு சொந்தமான ஜனமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறபடியால் பர்லோகத்தில் வாசப்படுகின்ற ஆண்டவர் தேவதூதர்களுக்கு அந்த உரிமை கொடுக்காதபடி ஆலாமில் சொந்த நிலை பிறந்து கொடிய பாவிகளாக வாழ்ந்திருந்த நம்மை மீட்டெடுத்து அழைக்கிறார் என்று சொன்னால் அதை விட மகிழ்ச்சி உலகத்தில் எங்குமே இருக்க முடியாது பற்றி அறிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அது மிகுந்த உணர்வை உண்டாக்கும் இதுவாய் பரவகத்தில் இருக்கிற ஆண்டவர் உணங்கி வாழ்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தகுதி பெற்று இருக்கின்ற அந்த ஆண்டவர் இருக்கின்றவர் ஆளுகி செய்யக்கூடிய சர்வ சிகிச்சைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா ஞானமும் அறிவு அடைத்த ஆண்டுகளுடைய பிள்ளைவர்களால் இருக்கிறேனே இந்த எண்ணங்களை உள்ளத்தில் எடுக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் தாமிராஜாவுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கலாம் ஆகாயத்தை பார்த்துக் கொண்டே இருப்பாராம் இனிதமாக நீர் படைத்து வானத்தையும் சூரியனையும் சந்தர்ந்த நட்சத்திரங்களை உருவாக்கி செயல்படுத்தும்பு என்னை மனிதனை நினைப்பதற்கு மனுஷனியை மாற்றிய மனுஷனை ஆற்றி ஆளுகள் செய்யும்படியாக அதிகாரியாக்கி ஆக்கியிருக்கிறீரே ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிறீர் நாங்கள் பூமியை அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடிய சகலத்தை ஆளுகல் செய்யும்படியாக சர்வ சிகிச்சைகளை ஆளுகள் செய்யும்படியாக அதிகார தேவை கொடுத்துவதற்காக அபிஷேகம் எனப்பட்டிருக்கிறபடி அந்த உணர்வுகளின் உள்ளங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும் என்னாகும் அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது ஜனங்கள் என்று சொன்னால் பாவத்திற்கு விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இருப்பாள் என்று சொல்லுவேதன் சொல்கின்றது அவருடைய ஆக்கோவிலி அக்கிரமத்தை காண்பதில்லை இஸ்ரோவேலில் அவர்கள் குற்றத்தை பார்க்கிறதில்லை கரு அவர்களோடு ரொம்ப பலவினர்கள் யுத்தம் செய்ய திராணியற்றவர்கள் அவளை பலசாலிகளாக மாற்றினார் இருக்கிற செங்கல் அறுத்து படைத்தவர்கள் ராஜாவாக இருப்பதற்காக முன்புரிக்கப்பட்ட மக்கள் எத்தில் இருக்கும்போது அடிமைகளாக வாழ்ந்து கொண்டது பாவத்தின் அடிமை திறத்திருந்த நம்மை பாவத்திருந்து விடுதலை பெறப்படியாதுபடி தவித்துக் கொண்டது நம்மை குமார்ன்ற தத்தனால மீட்டெடுத்து அது சொந்த ஜனங்களாக மாற்றியிருக்கின்றபடி நாள் காண்டாமிருகத்து கொத்த பிறந்தவர்களுக்கு உண்டுமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோலைக்கு ஒரு குறி சொல்லும் இல்லை செய்தா கொஞ்ச காலத்திலே தேவன் என்னென்ன செய்த கொஞ்ச காலத்தில் இஸ்ரோவேலையும் குறித்து சொல்லப்படும் அலோயோ இன்றைக்கு உலகமே மந்திரவாதியுடைய கரத்தில் அடங்கி இருக்கின்றது நேற்று ஒரு பத்திரிகை வாசித்துக் கொண்டிருந்தேன் கடந்த காலத்தில் கைக்கு வந்த பத்திரிகை தான் நேற்று சமயம் கிடைத்தது வாசித்துக் கொண்டே இருந்தேன் இன்று இந்தியாவில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது ஐந்து இடங்களிலே தேசிய கட்சி ஓமகுண்டங்களை வளர்த்து பெரிய யாகங்களை செய்திருக்கிறார்கள் ஒரு யாகத்தை செல்வதற்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவாகிவிட்டது என்று கணக்களி இருக்கிறார்கள் அதாவது தேசத்தினுடைய நாலு மோதல்களிலும் நாலு யாகம் நடத்தி மத்தியில் யாகம் நடத்தி இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் செய்ய வேண்டும் இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு எதிராக திருப்பப்பட வேண்டும் எந்த யாகம் சீது யோகம் செய்து மந்திரவாதம் செய்து இதாக நாட்டை பிடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் முடியாமல் போய்விட்டது ஏன் முடியாமல் போன தெரியுமா இந்த காண்டாமிருகத்துக்கு பலமுள்ள மக்கள் இருக்கிறார்களே இவருடைய ஜவர்களும் முறியெடுத்தல்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார் கிறிஸ்தவ மதத்தவர்களை மனமாற்றம் பண்ணி நமக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று தீவிரமாக எல்லா கட்சிக்காரர்களும் மந்திரவாதம் செய்திருக்கிறார்கள் மந்திரவாதிகள் பெரிய பெரிய மந்திரவாதிகள் ஜோசியல் இங்கே இருக்க இன்டர்நெட்டில் உலக நாடுகள் இருக்கிறார் என்று பார்த்து அவள் வரவழைத்து யோம பெரிய பெரிய யாகங்கள் செய்து அதில் பழிக்காமல் போய்விட்டது தேவ ஜனங்களை பாதுகாத்துவிட்டது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்றோம் பெரியமானவர்களே இன்னும் தேவ ஜனங்களை ஒடுக்க செய்ய வேண்டும் மதத்தை விட்டு மனம் திரும்பி வர செய்ய வேண்டும் என்பதற்காக தீவிரமான வேலையில் நடக்கின்றது யாருக்கு பணிக்கால் தெரியுமா யாக்கோவுக்கு ரொம்ப மந்திரவாதம் இல்லை இஸ்லாமியும் பாதிகளோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளும் என்ன சம்பவிக்கும் தெரியுமா அவளுக்கு வருகின்ற மந்திரவாத கிரியல் ஊர்களையும் பாதிக்கும் என்று சொல்லு வேதம் திருச்செமின் பிள்ளைகள் மிக கவனமாக யாரோடு சேர்கிறமோ அவர்களுடைய பிள்ளையர்களாலுமே தாக்க ஆரம்பிக்கின்றனர் திருச்செமின் பிள்ளைகளுக்கு நல்ல கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த ஆண்டு அனுமதி இல்லாமல் யாருக்கும் ஜபிக்கக்கூடாது எங்களுக்குமே செலவத்தை ஜமிக்கக்கூடாது என்று கட்டளைகள் வருகின்றன பிரியமானவர்களே இந்த உலகத்தில் இல்லாமல் பேர் புகழ் வேண்டும் என்பதற்காக ஜபித்து அநேக ஆவிகளால் தாக்கப்பட்டு படுக்கலாய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் தாக்கப்பட்டு விட்டார்கள் சொல்லியிருக்கிறது சபைக்கு ஆரம்ப நாட்கள் ரொம்ப அதிகமான ஊழியக்காரர் உண்டு மத்திய அளவில் நடந்து பார்க்கப் போக வேண்டும் என்று அந்த பாக ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய பணக்கான வீட்டில் ஜமிக்க கொண்டு போயிட்டார்கள் இங்கே ஏராளமான ஏழை மக்கள் ஜெபத்துக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அவங்க சபையை சேர்ந்த விசுவாசி பத்தம்பது பேர் புதிய ஊழியக்காரர் ஜெம மண்ணால் ஏதாவது கிடைக்குமே என்று சிறு மக்களார கூடி நிற்கிறார்கள் அப்படி இருக்கிற போது யாருமே இந்த நோயாளிகளுக்காக ஜெமிக்க முன்னுக்கார இல்லை காரணம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார் அவர் உட்கார்ந்து இருக்கும்போது யாருமே ஜபிக்க கூடாதான் அப்படி ஜெமிக்கிறத கண்டா என்னடா கழுத்து இருக்கிற தலைவர் இருக்கிற இடத்துல கழுத்து வந்துட்டான்னு அதனால மலர் திட்டி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அப்படி சொல்லுவாரு அதனால யாருமே ஜபிக்கல செகண்ட் ராங்கில் உள்ளவர் என்கிட்ட தம்பி நிர்வயாளிகள் சீப் வரப்பே தான் தம்பி அந்த மாதிரி கஷ்டம் இல்லாட்டி கூட நானே ஜபிச்சிடும் அவரு திட்டுவாரு அதனால நீங்க ஜெபிச்ச அவனு சொல்ல மாட்டாரு அப்படின்னு வேண்டு கேட்டுட்டு எல்லாருக்கா ஜெமிக்க ஆரம்பிச்சு ஜமிக்க ஆரம்பிக்க அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம் வந்தது வெளிப்படுத்தலாம் சொல்ல சொல்லு அவரு கூடவே வர்றாரு ஏன்னா அந்த மக்கள்லாம் அவருக்குதான் தெரியும் சொல்ற வெளிப்படுத்தலாம் சரிதான்னு அவருக்கு கவனிச்சுட்டே வராது இப்படி வந்துட்டு இருக்கும் போது கடைசியில் ஒரு பாட்டி அம்மாச்ச ஒருத்தர் காத்திருக்கீங்க எப்படி நான் ஜெமிச்சு முடிக்கிறது ஒரு மணி நேரம் ஆயிட்டு அந்த அம்மாட்டு போட்டு முட்டு போட்டு அடிக்கடி எந்திரிப்பாங்க வருவாங்க வயசானவங்க அப்படி நான் கை போது அந்த கை திரும்ப வருகிறது நானு சார் ரொம்ப நேரம் கை நீட்டி ஜபிச்சதால கை வரி உண்டாயிட்டு போகணுன்னு ஒரு உதர்வு உதறிட்டு மறுபடியும் அந்த அம்மாவுக்கு நேரம் கை எண்ணிட்டு பழைய விடு அந்த கை திரும்ப வருது அப்புறம் எனக்கு ஆவியானவர் சொன்னார் அவளை தொடடான சந்ததிகள் இவரு ஊழியத்துக்கு அந்த ராகம் செய்கின்றவர்கள் ஊழியர் காவலை முடக்க வேண்டும் என்று அநேகரும் அந்த முடக்கி இருக்கிறார்கள் அது மாற வேண்டும் என்பதற்காக இங்கே ஜபம் வருகின்றார்கள் இந்த சாபத்தீடான சந்ததிக்கு ஜெபிக்க கூடாது என்று சொன்னார் நான் கை நீட்டல அந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்க ஐயா எனக்கு ஜெபம் இல்லையா நேரம் ஆயிட்டுதம்மா நீங்க இனிமேல் ஒரு நாள் வந்துட்டு தான் இருந்த தம்பி கை திரும்ப உங்கடத்துல திரும்பி வந்ததையும் பார்த்தேன் சாபத்தியான சந்ததி ஏவ ஜனங்களுக்கு மந்திரமானதும் அவருடைய கண்ணிருந்து கண்ணீர் ஆரம்பித்த எல்லா ஊழியர்காரனுக்கும் இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் இருக்குமானால் ஹேமசத்தத்தை சரியாக செய்யலாமே என்று சொன்ன சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் புரியமான தேவ ஜனம் எரிசலமே கருத்து ஏன் கட்டியிருக்கிறார் தெரியுமா ஒரு காண்டா மிருகத்து ஒரு சாந்ததியை கூட்டி சேர்ப்பதற்காக இந்த சங்கங்களுக்கு ரூபமாக மந்திரமாக மண்டை உடைந்து போகும் அழியம் இந்த மலையில மோதை உடைந்து போகும் இது எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான் சொல்லுகின்ற எத்தனையோ மந்தரவாதம் நசுங்கி போயிட்டான் சரித்திரம் உண்டு என்பதை அறிவித்துக் கொள்கை ஆகினால் மாறுபாடு உள்ள சந்தித்து விட்டு வேறுபட்டு உங்களை ரச்சித்துக் கொள்கிறேன் அவங்களுக்காக பார்வம் எடுக்க வேண்டும் என்று விரிந்து விடாதிருங்கள் அந்த சாபம் உங்களை தொடரும் விரும்பாதவர்களுக்கு நீங்கள் நேச வைப்பு இல்லாத மேல் பிரிய வைப்பு அவருடைய உதவிகளை நாடு இல்லாமல் நிச்சயமாக அவர்களுக்குரிய சாபங்களை தொடரும் நாக மாநிலத்தில் காணிக்க வாங்கக்கூடாது என்று தேவைய மனுஷன் சொல்லிவிட்டான் கை ராசியலை மாண்பதற்காக ஓடுகின்றான் என்னென்ன மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஊழியர்காரலாம் கஞ்சிக்கு இல்லாமல் கஷ்டப்படுறான் பேர்க்குமிட்டி காயப்பறிச்சு கவரப்படுறோம் இப்படி காணிகை கொடுத்த ஒரு ராஜாவினுடைய ஒரு பிரதானி வந்து சீரியாதேசத்து படைத்தலைவன் வந்து லட்ச லட்சமாக கொண்டு வந்து கொட்ட வந்தானே வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவர் ரகசியமா பின்னால் ஓடி கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டான் அவரும் வெளியே சாக்கலை கட்டி ரெண்டுதான் கொடுத்து அனுப்பிட்டார் கூடாரத்தில் வச்சுட்டு இவரும் மனுஷனுக்கு சபைகளும் நிறைவேற நாங்கள் சேர்றது வந்து தேவன மனுஷனுக்கு தெரியாது என்று எண்ணிக்கொள்ளுகிறார் ஆன்மீகத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் கொடுக்கப்படுற ஆலோசனைக்கு மாறாக வருவது வேதனையாக மாறும் என்பது அறிவித்துக் கொள்கின்றேன் கட்டியடிப்பத நகர்வம் சொந்த குமாரனை பரிசெலுத்தி அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்களுடைய கூட்டமாக இருக்கின்றபடி நான் வீட்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு மாறுபட்ட சந்ததியுடைய ஐக்கியத்தை குறைத்துக் கொடுங்க அம்பேகிறான் கே ஆர் சி எங்கப்பா போன நிற்க வேணும் ஒரு இடத்திலும் போதும் இங்கதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இந்த நாகமகான இடத்துல போகும் பொழுது என்னுடைய இறுதி ஒண்ணு ஓடுபட வரவில்லையா ஹலியா உங்க உணர்வு உண்டாகும் ஆலோசனை மீறி செயல்படும் பொழுது ஐயா இப்படி அதை நேரப் போகிறோம் என்கிற உணர்வுகளாக உண்டாகியிருக்கும் பலர் மூலமாக உணர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கும் நாகமானிட போதுலையா என்னோடு காட்சி தோட்டத்தை வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு இதுவா காலம் விளக்கினை வேண்டாம் என்று விளக்கிறதை நாகமானிடத்திலிருந்து வாங்கினபடினால் நாகமானுடைய குஷ்டம் உன்னை உன்னுடைய சந்ததியும் தொடரும் என்று சொல்லி சொல்லிவிட்டார் புதிய எழுதப்பட்டிருக்கிற தெரியுமா தேவன் வேண்டாம் என்று சொன்னவர்களை தேவன் வெறுக்கின்றவர்களை தேவன் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களை நம் மறுபடியும் தொடர ஆரம்பிக்கின்ற பொழுது நம் ஐக்கிய வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது மாறுபாடு சங்கத்தை விட்டு வேறுபட வேண்டும் என்ற என்ன மக்கள் இருந்த போதிலும் சங்க வரும்பொழுது உள்ளவங்க திரும்புகின்ற பொழுது அவர்களை பற்றியிருக்கிற தொடர ஆரம்பிக்கின்றது பின்னாலு தலைகளாக நிறுப்பீர்கள் ஏவன் எனக்கு இப்படி வர வேண்டும் ஏதனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வியாதி அழுதுகின்றோம் என்பதை ஆசைப்படுது ஆக நாள் வேதம் சொல்லுகின்றது மாறுபாடு சந்திதி விட்டு வேறுபட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் யோகியல் இரண்டாம் அதிகாரம் வசனத்தில் எழுதப்பட்ட ஒரு பலத்த ஜாதி உலகத்தில் உருவாக போகிறோம் எக்காலம் ஓருங்கள் சத்தில உதங்களை கடவர்கள் அந்தகாரமான நாள் அந்த நாள் அப்பும் அந்தாரமான நாள் அப்பும் அந்தாரமான நாள் பருவதங்கள் மேல் பரவுவதற்கு போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவாயில் குடியிருக்கால விழுப்பு பருவதற்கு மேல் பரவது போதே ஏராளமான ஒரு ஜாதி தீவிரமாக வந்து அப்படிப்பட்டது இல்லை தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் அது உண்டாவதும் இல்லை இனி வரப்போகிற காலங்களில் உண்டாக போவதும் இல்லை என்ன தேவனாகிய கருத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது தேவ ஜாதமே உரவாயர் பலத்த ஜாதியை உண்டாக்கி அவள் மூலமாக உலகத்தில் பெரிய அதிசயங்களை கத்திரிக்கை நெருங்கிவிட்டது எல்லா முகங்களும் கருகி போகும்படியாக எட்டு ஒன்பது வாசிக்கலாம் ஒன்றே ஒன்றும் ஒவ்வொன்று நண்பன் பாதையிலே செல்லும் அவைகள் ஆயுதங்களுக்கு விழுந்தாலும் காயப்படாமல் போகும் அவை பட்டணம் வந்து சொல்லும் மதுகள் மேல் ஓடும் வீடுகள் மேல் ஏறும் பலனடி வழியாக திருதனை போல உள்ள இறங்கிற அரசியல் சட்டங்கள் மன பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிதான் சுட்டு தள்ள வேண்டும் என்கிற சட்டங்கள் வந்தாலும் அவர்கள் பலனடி வழியாக ஏறி இறங்கும் அப்படிப்பட்ட ஒரு சேவையை கடுத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் மதி முன்னத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மதத்தை போல வாழ்வதற்காக இல்லை ஒளிந்து கொள்வதற்காக இல்லை ஒரு பலத்த ஜாதி உலகத்தில் உருவாக்கப்படுகின்றது அது இந்த கடைசி கால கூட்டத்தை குறித்து தீர்க்க தர்சனம் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் வாசிக்கலாம் பட்டாது அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும் வாகனங்கள் அசையும் போகும் சத்துரங்கள் நட்சத்திரங்கள் ஒளிப்படங்கும் சத்தமிடுவார்கள் பெரிய சந்தை உண்டாக்கப் எல்லாரும் பயப்பட்டு நடுங்க போகின்றார் கடந்த சில ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்திலே இந்த பயிற்சிகளை கொடுத்தார் அப்படி ஒரு நாள் ஐந்து வாலிபர்கள் உண்டு பேர் உண்டு விசுவாசிகள் இவர்கள் அழைத்துக் கொண்டு போய் பஸ் ஆண்டு கிழக்கு காட்டுக்குள்ள போய் ஜபம் பண்ண வேண்டும் கிரியை செல்வது ஓடி சாடி உண்டா நடிச்சு அப்படி பயிற்சி எல்லாம் உண்டு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை உட்கார்ந்து மாத்திரம் ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டும் நான் செய்கிற கிரியங்களை ஆராதனை முடிந்தவரை அறிந்து கொள்வீர்கள் வெளியே ஓடி சாட அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னார் அங்க அப்படி ஒரு பக்கம் ரெண்டு பக்கமாக தோட்டம் மத்தியில் உள்ள வயலெல்லாம் நெல்லு பயிர் போட்டு அறுத்து ரொம்ப தூரம் கண்ணட்டு பார்க்கின்ற வரைக்கும் ஒரு பெரிய கண்ணார் அப்படி அறுத்து எடுத்திருக்கிறது பசாண்டுகளோடி போய் நாங்க அங்க போய் உட்கார்ந்து போகும்போது அங்க ஒரு பிரஸ் மேனேஜர் முதலாளி ஒருவர் பார்த்துட்டே இருந்தார் ஜிபிக்க போயிலான்னு அவர் நமக்கு அறிமுகமானவர் ஆமார் சொல்லிட்டு போனா அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி ரொம்ப நாங்க உட்கார்ந்து எல்லாம் ஆதியானவர் சொல்லுவது இப்படிதான் நாம செய்ய வேண்டும் என்ன வெளியோடு கலக்கமடைஞ்சு அங்க ஒரு வாரத்தை அந்த பக்கம் ஒரு சிறிய கடமா இருக்கிறது அதை சுற்றிலும் மரபருடைய கூட்டங்கள் அங்க பெரிய பெரிய ஊரெல்லாம் இருக்கிறது இவங்களா போய் அந்த ஊரை தாக்கிட்டாங்க போல வெட்டிட்டாங்க போலன்னு சொல்லி போலீஸ் குவாட்டர்ஸ் இருந்த பெண்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆளறிப்பி இப்படி அந்த கிராமத்தில் பெரிய கலவரம் நடக்குது எல்லாரும் ஓடி போடுற தடங்குற அங்கிருந்து மற்றீஸ்கார ஓடுற தோட்டாலாம் நிரப்பிட்டு அங்கிருந்து ஓடி வந்தாச்சு வழி அந்தால்தான் பஷாண்டுகளோடுதான் வரணும் அதனால அங்கே உட்காந்து நேரம் பொழுது அடைய போகிறது அப்படி சத்தம் வெட்டிடும் குத்திடாங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படி சத்தம் கேட்டு கருத்துறது சேனைக்கு முன்பாக சத்தமிடுவாங்க சத்த என்ன செய்ய தெரியுமா கரைந்து போகப்படும் என்ன சத்தம் தெரியாது எல்லா கரைந்து போகும் அந்த காலம் அதற்கு இந்த சேனை ஆயத்தமாக உள்ள சந்தத்தை விட்டு வேறு மட்டுமே இப்படி சட்டம் உண்டாகி பின்னர் உட்காந்து ஆட்சி கட்டி கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ள போலீஸ்காரர்களுக்கு பிரஸ் ஓனர் இருக்கிறாரு அவர் சொல்லுறாரு சார் கொஞ்சம் பொறுங்க அதுக்கு பக்க இருக்கிற கிராமத்துல ச ச சத்தம் போட்டு ஊரெல்லாம் கேட்கும்போது இந்த ஆட்களுக்கு அது கேட்காம இருக்காது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை இந்த ஆட்கள் போட்ட சத்தமாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனா ஆச்சரியமா இருக்குது அவங்க வந்தபோது நீங்க உள்ள போதானு அந்த ஆட்கள் நீ பாட்டி வச்சு இப்ப நாங்க பிரேயர் நீ பாட்டிட்டு நீ பாட்டவரை சத்தம் இல்லை அவங்களே பேட்டி அடிச்சு பாக்கிறோம் பெரிய பாட்டி எடுத்து வச்சிருக்கிறாங்க அடிச்சு பார்த்தவரை விழிச்சது எங்களுக்கு நல்ல விழிச்சு அப்படி ஏன்னா அவங்க வந்தபோதை அங்க போ வரல ரொம்ப ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்க போயிட்டாங்க ஒரு சத்தம் கேட்டது சார் அங்கேதான் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே இன்னொன்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு ஒரே கலங்கி போச்சு போலீஸ்காரங்களா துப்பாக்கி தான் எடுத்து ஓடி வந்துட்டாங்க நாங்களும் சொன்ன ஒருவேளை பிரேர் பண்ற சத்தமாக இருக்கலாம் கேட்டு அவங்க வந்த பிறகு தடுப்பு நிறுத்தினேன் வருமானம் மறுநாள் அவர் பழைய பேர் கோதண்டராமன் அவருங்க போனாங்க என்னடா போங்க கூடத்தாருந்து நாங்களே ஊரே கலைக்கப்பட்டாங்க அவங்க என்னடா சட்டம் கேட்டாரி சார் நாங்கள் உலகத்தையே கலக்கிறாரு இல்ல வருத்தப்படப்படல சத்தம் போட்டு போட்டும் கருத்திருந்து கருத்தருக்கு முன் சத்தம் வார்த்தையின்படி செய்வதற்கு வல்லமை உள்ளது கட்ச பெரியதான் கூட்ட உலகத்தில் ஒரு ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த காலிலே சிரித்துக் கொண்டிருக்கும்போது ஆவியார் போகும் இடத்துல நான் வேட்டைக்காரரை ஆய்வுப்படுத்தி எல்லாரும் ஒன்றாக வந்து சேர்ந்து பெரிய சேனையாக மாறுவார்கள் ஏன் மாறுபாடு சந்தையில் விட்டு வேறுபட்டுக் கொள்ள வேண்டும் தெரியுமா மந்திரவாதிகளுக்கு மந்திரவாதத்திற்கு ஜெயித்து வாழ்வதற்காக இந்த உலகத்தில் தீமைகளை மாற்றுவதற்காக உலகத்துள்ள அநிவாரிய அக்கிரமங்களை மாற்றியமைப்பதற்காக நம்முடைய தேவதை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் வல்லமையோடு வழிபடுவதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி வேறுபட்டு வாழ வேண்டும் என்று அவியான சொல்லுறது அசுத்தமானி அவர்களோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா அசூசியாகும் என்று பரிசுத்தாக சொல்லுகின்றபடியினால் வேறுபட்டு வாழுங்கள் என்று பரிசுத்தாவியவர்கள் சொல்லுகிறது சொல்லிக் கொடுங்க நூற்றி பதினாலாவது சங்கீதம் ஒன்று முதல் நாலு வரை உலகங்களை மாறுபடி வாசிக்கலாம் எகத்திலும் யாகோவின் குடும்பம் அந்நிய பாசைக்காரான ஜாதி புறப்பட்டபோது இஸ்ரவேல் யாகோவின் குடும்பம் அந்நிய ஜாதியானது ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளியா எப்போ இசை எய்ட் இருக்கும் பொழுதுள்ளதில்லை அடிப்படத்திலிருந்து விடுதலை பெற்று வந்த பிறகு கடல் கண்டுகளை ஓடிட்டு ரெண்டாக புரிந்தது என்று தேவ கணங்கள் புறப்பட்டு போக ஆரம்பித்து விட்டால் இயற்கை எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் அந்த கணத்தோடு யார் வருகிறா தெரியுமா ிகள் காண இருக்கலாம் இயற்கைகள் காணுகின்றது தேவையில் வருகின்றார் தேவனோட ஜனங்கள் வருகிறார்கள் ஆகலால் வழிவிட வேண்டும் என்று சொல்லி சமுத்திரமே புரிந்தது உலகமாக ஓடி வந்து கொண்டிருந்த யோதா நதி பின்னால திரும்பி போய்விட்டது மலைகளெல்லாம் துள்ளி உலர்ந்து தண்ணீர்களெல்லாம் வெளியே தள்ளிவிட்டது மே அடுத்த நடக்கப் போகின்றது நாம் எதை செய்ய வேண்டுமா மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வேறுபட்டு நம்மை ரஷித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கின்றார் அழைத்திருப்பது அதற்காக பேசி துள்ளி குதித்து விட்டு போவதற்காக மாத்திரமல்ல இந்த உலகத்தையே அசைப்பதற்காக உலகத்தை கலக்குகள் இங்கே வந்துவிட்டால் என்று சொல்லபடியாக எல்லா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பயப்படும்படியாக விழுந்தாலும் காயப்படாமல் போகிறதே இவர்கள் எந்த சக்தியும் அழிக்க முடியாது சொல்லபடியாக ஒரு வளர்த்த ஜாலி உலகத்தில் உருவாக போகின்றது இந்த ஜாலியை உருவாக ஆரம்பித்து விட்டது நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக மறைந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது வெளியரங்கமாக ஆடுகளை நாற்பது ஆண்டுகளாக ஆடுகளை தெரியுமா சாபத்தை போதுமா பெரிய கோபக்காரன் இவ்வளவு மக்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் ஒரே அடித்து கொண்டு மண்ணில புதைக்கக்கூடிய பெரிய கோபக்காரன் இப்பொழுது பூமியில சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் சாந்த உள்ளதன் கிடையாது என்று ஆண்டு வச்சிருக்கிறார் அந்த உணர்வு அந்த எண்ணங்களும் அவருக்கு வருவதற்காக நாற்பது வருஷம் வணதம் தருத்து ஆடுகளுக்கு பின்னாலே அலை வைத்து விட்டார் இருக்க வேண்டிய மனுஷன் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்தது எதற்கு தெரியுமா தேவ ஜனங்களை நடத்துவதற்காக நாற்பது ஆண்டு முடிந்து விட்டது சபையின் காலமே நீ வேறு விதமாக செல்லப் போகின்றது ஆழகளை ஒவ்வொரு பேசும்படியாக நம்முடைய உருவமெல்லாம் தேவதோடு உறவாடும்படியாக அந்தமையை பெற்று ஆண்டவர் சொல்வதை செய்ய வேண்டும் என்று நிறுத்த முடிவதாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வேறுபட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னு முதல் நாலு வரையுள்ள வசனங்களை வாசிக்கலாம் அதுக்கு முன்னாலே ரெண்டு வாசிப்போம் ஒருவன் உங்களுக்கு வந்திருந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள் அவனுக்கு வாழ்த்தல் சொல்கிறவன் அவருடைய துருக்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாக இருக்கிறான் உபதேசத்தினாலே மற்ற ஐக்கியங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்தான் உபதேசம் முடிவிற்கு வர ஆரம்பிக்கின்றார்கள் கற்பிதமானவர்களை சொல்வதற்காக அவர்களை அவர்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட உண்டாகி கொண்டிருக்கிற நிலங்கிக் கொள்வதற்கு மாறுபாடு சந்ததி மட்டுதான் வேறுபட்டு வாழ வேண்டும் என்று ஆவியான ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துக்கு ஒன்று முதல் ஐந்து வருஷங்களை வாசிக்கின்ற பொழுது இங்கே நோவாவை குருத்த மகளிர் இருக்கிறது கர்ப்பர் நோவாவை நோக்கி ஒவ்வொரு பறவைகளிலும் இன்னும் ஏழு நாள் சென்ற நாற்பது நாள் இரவும் பகலும் வரிசைக்கு பண்ணி நான் உண்டாக்கினுக்கள் அனைத்தையும் நிகரோகம் பண்ணுவேன் என்றார் நோவா தனக்கு கத்தர் முதல் உலகத்தை அளிக்கின்ற பொழுது ஒரே ஒரு மனுஷனை நீதிமானாக காணுகின்றார் அந்த நீதிமானுக்கு என்ன கட்டணம் கொடுக்கிறார் தெரியுமா ஒரு பெயரை உண்டாக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கான ஜீவராசிகளை அந்த பேளைக்குள்ளே கூட்டி சேர்க்க வேண்டும் உனை மாத்திரும் மீதிமானாக கண்டேன் என்று ஆவியானவர் சொல்லி அந்த பேளைக்கு அளவெல்லாம் கொடுத்து நீளம் ஆழ உயரம் எத்தனை தட்டுகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி கட்டளை கொடுத்து போசை கடத்தபடியே செய்தார் அடுத்த மேலத்தில் ஒரு அழிவர புகுந்தது விஞ்ஞானிகள் எல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து அழிவர புகுந்தது இயேசுநாதத்தினால் அழித்த பிறகு இனித்தினால் இனி அக்கினாலும் கந்தகத்தினாலும் உலகம் அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆம் பெரிய மாவட்ட அப்படிப்பட்ட அழிவு வரப்போகின்றது அந்த அழிவுக்கு தப்பி வரப்போகிற உலகத்திலே புதிய உலகத்திலே ஓடுவதற்காக யார் யாரை கருத்து பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களோ கூட்டி சேர்ப்பதற்காக ஒரு நீதிமான கருத்தில் கண்டு அவர் மூலமாக இந்த சிறுச்சு ஆகி பேளை கட்டப்பட்டு அழைப்புகிறது என்று சொல்லிக் கொள்கிறோம் அநேகர் பரியாசம் பண்ணினார்கள் அந்த பேழை கட்டுவதற்கு வந்தவர்கள் யாரும் பரியாசம் பண்ணினாத கழகத்துக்கு வேற வேலை போற நேரத்தில் பெரிய மையப்பட்டு கட்டுறான் இவரு குடும்பத்துக்கு பெரிய மையப்பட்டி அவசியமா இருந்தாலும் பரியாசம் கொண்டு கூலி வாங்கிக் கொண்டு வேலை செய்தார்கள் அந்த நாள் வந்த பொழுது மழை பெய்ய ஆரம்பித்த பொழுது வேலை முதற்க ஆரம்பித்த பொழுது கத்தினார்கள் தாத்தா பொரியப்பா சித்தப்பா அண்ணே எங்களுக்கு திறந்தப்பா நான் கூலி வாங்கினாரும் பரவாயில்ல கட்டணம் இல்லையா என்று சொல்லி பூட்டணும் யாரு தெரியுமா ஆண்டோர் மொழி வந்து கவக்கூடிய புரியமான தோலச்சாமிமே லட்சிப்பின் வேலை நிறைவேறி முடிந்த பிறகு யாருக்குமே அந்த லட்சிப்பு கிடைக்க முடியாது அதினால் பெற்றிருக்கிற லட்சியை பாதுகாத்து பொழுது மிக கவனமாக இருங்கள் ஆலை வழிபாட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது நீங்கள் எச்சிபிஐ பெற்றுக் கொள்வதற்குரிய வசதத்தை கை கொள்ளாமல் இருக்கின்ற மக்கள் காலம் தாழ்த்தாதிருங்கள் காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது பேழை ஆயுத்தமாக ஆகிவிட்டது ஹாலேனிங்க பேழை மேலே போனது போல திருச்சமயம் மேலே எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய வந்து கொண்டிருக்கின்றது மனுஷனை உண்டாக்கிறது தேவனை மனஸ்தாபப்பட்ட மனுஷர் முதல கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறைகள் இருக்கிறவர்களை நிகரம் பண்ணுவேன் மனஸ்தா இருக்கிறது என்றால் எப்படி இருப்பார் தெரியுமா இருப்பார்கள் வாங்குறாங்க எங்க யார் பைனான்சியல் பணம் சேர்க்கணும் அதெல்லாம் சேர்க்க பண்ணுறார்கள் ஏன்னா ஊழியத்து கொடுந்தானே அப்படி நிறைய பேர் நம்பட்டே வருவாங்க பாஸ்டர் இப்படி ஒரு காலிஞ்சிதான் ஊழித்து கோயிலுக்கு ஆகா கோயில்கள் எல்லாம் கட்டுறீங்க பணம் கடவுள் தரா யா விசுவாசிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அந்த வேலை எங்க வேண்டாம் வேற எங்கேயாவது போக வேண்டாம் விரட்டி அடிக்கிறோம் இப்படிதான் உலகத்தில் மக்கள் எல்லாரும் பணம் சேர்க்க வேண்டும் பதவியில் உயர வேண்டும் பண உணவகமாக வாழ வேண்டும் உலகம் அழிய போற உணர்வு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக வெள்ள வந்து அழித்து மாறி கொண்டு போகுவதிலும் கவலைப்படாது இருந்தால் என்று சொல்கின்றது அருமையான ஒரு நீதிமான தேவனாலும் கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை தேவன் கண்டு என்னுடைய சபையை கட்ட வேண்டும் அதனுடைய காரியங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அளவு கொடுத்து மறைபடம் கொடுத்து உபதேசத்தை கொடுத்து மறுகின்ற மக்கள் இப்படிப்பட்ட அளவாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து மக்களை வருசுத்தமாகி பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற வேலையாக இருக்கிற அப்படின்னா நாம் யாரும் அவருடையவர்களாக இருக்கிறோம் அவர்கூடிய அழிவுக்கு காப்பாற்றப்படுவதற்காக வேலை கொடு வந்துவிட்டோம் இனி வெளியேட்டி பார்க்காதீங்க தேவதானமே திருச்சபையை சரியாக மதித்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொடு சாத்தான் ஆதாம ஏவாறை உண்டாக்கி இருந்த பொழுது ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள ஏழையின் தோட்டத்துக்குள்ளே மனுஷனே இல்லாத இடத்தில் வைத்திருந்த போதிலும் சாத்தான் சர்ப்பத்து உள்ளே புகுந்து கட்டளை விட்டது போல இந்து அநேகர் கிறிஸ்தை விட்டு துரத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் உலகத்து உள்ளே போய்விட்டார்கள் கும்படனை எங்கிருந்தாலும் கும்படலாம் எங்க விதமாக எண்ணிக்கொண்டிருக்கிற அருமையாளர்கள் விழுந்து போன மக்கள் தூக்கிவிடுவதற்கு ஆட்கள் இல்லை சொல்லிக்கொண்டே போன நேரம் போயிட்டு நான் கதையின் காரியத்தை செய்தி மாத்திரம் சுருக்குகிறேன் ஒரு அருமையான சகோதரர் ஊழிய சொன்ன ரொம்ப வாஞ்சி சின்ன வயதுல ரோட்லாம் டாக்ஸ் கொடுத்துட்டு அவரை பரியாசம் பண்ணுவாங்க படிப்பு எல்லாம் சொல்லுவாங்க அவர் ஒரு நாள் ஒரு நாள் ரோட்ல போகும்போது பாசியம் பண்றாங்க ஊழியரை பற்றி சரி பிறவர் இந்த டாக்ஸ் மாத்திரம் கொடுத்தா போதுமா நீங்க போக வேண்டாமா இல்ல நான் ஏசுநாதத்தும் சாத்தானுதான் கொண்டுறாங்க விசுவாசிக்கிறாய் பரலவுக்கு போக மாட்டான் என்ன அவருக்கு சொல்லி ஒரு ஆவியக்குறி மருளோடு கூட சேர்ந்து வேதத்தை நன்றாக கற்று இங்கிருந்து ஆவிக்குறி மனுஷனாக மாறி அதுக்கப்புறம் ஊழிய செய்ய சொல்லி அனுப்பிவிட்டோம் அவர் போய் அப்படி ஒரு பைபிள் காலேஜில் சேர்ந்து பைபிள் காலேஜ் படிச்சு ஒரு பாஸ்டராக ஒரு பதினாலு சபை நடத்தும்படி ஒரு பெரிய தலைவராக மாறிட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்பு இல்லை ஒரு பத்து வருஷங்கள் கடந்து போய்விட்டது ஒரு நாள் அழுக்கடைந்தோடு பெரிய மனுஷனாக பதினாலு பதினைந்து சபை நடத்தும்படி ஒரு பெரிய போதனாக செந்த பாஸ்டராக இருந்து கல்யாணமாக இருந்த பிள்ளைகளும் பிறந்து பெரிய மேன்மையாக இருந்தவரை மனைவியும் பிள்ளைகளும் பைவளப்படி கொண்டு அடித்து விரட்டிவிட்டார்கள் மோசமான பிள்ளைகளும் விர்த்து சபையாரும் அடித்து துரத்தி விட்ட பொழுது அழுக்குரத்தை தரித்துக் கொண்டு தாய் ரொம்ப ஏழ்மையானவர்கள் என் அவை வேன்மையாக இருந்த போது பெற்றோராசம் கொடுக்கவில்லை நல்ல ஒரு விஷயம் இல்லை அந்த அம்மா சாடி புறக்கி எரித்தட்டி தன்னுடைய வயிற்றை கழுவி கொண்டிருந்த தாய் அங்கே வந்து அங்கே ஆயுதமாக அழுது படித்து பல இடத்தில் போய் சொல்லி பார்த்திருக்கிறார் எல்லாருக்கும் நாங்க போன கட்டு போயிட்டு அவ்வளவுதான் சரி கெட்டதுக்கு மறுபடியும் மீட்புண்டலுக்கு கண்டல் யாருமே எனக்கு பதில் சொல்லி ஆள் இல்லை ஒரு நாள் மத்தியானது நீங்கள் சிவாபாக்க வந்திருக்காரு பார்ப்பதற்கு அதாவது மனம் கசந்தவனுக்கு மதுபானத்தை கொடுக்கலாம்னு பயவுள்ள சொல்லியிருக்குல்ல அதனால எனக்கு மனம் கசந்த நாள் மலுவானத்தை எல்லாமே சொல்லிட்டார் மோடேர் மெடிசோல டிங்கிளrangle அப்ப வந்துங்களுக்கு நியாயங்களை பெற்ற அந்த ரோட்ல தான் அந்த சந்திச்சவரே நியாயம் வந்து அவர்கள் எங்கே இருக்கறால் என்று சொன்னாரை மறுபடியும் பார்க்கலாம்னு சொல்லி வந்த மத்தியான ஜெபத்துக்கு முடிது நான் உட்கார்ந்திருக்கற மாரார் சிரிச்சாலும் ரைசா மொதல்ல தெரியது தோற்றம் எல்லாம் இப்படி இருக்குது என்ன பிரதேர் இப்படி இருக்குங்க உங்களை எத்தனை ವರ್ಷத்துக்கு முன்னால பார்த்திருக்கறேன் அய்யா எனக்கு மன்னிப்பு உண்டா ಅಂತ கேட்டார்ங்களை பெரிய கொடிய பொதுத்தீடு விட்டே உங்களத்தில் ஆலோசனை பெற்று போன கூட பைபிள் காலேஜை பயன்படுத்தி ஒரு சந்திரபோஸாக விழுந்தபடி நான் கூட தள்ளிவிட்டார்கள் வாழ முடியுமா என்று கேட்டார் என் கடவுளத்தில் பாவத்தை அறிக்கைட்டால் அவருமே மன்னிப்பார் பாவங்களை அறிக்கை பாவங்களை மன்னித்து எல்லாத்திரைக்கு நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் எங்க அறிக்கை இடம் இப்ப எல்லாரும் அவரே சில நாடத்தில் அழிஞ்சிட்டா நடந்திருக்கிறார் அவர் வந்து பாவத்தை வெடியிறங்கமாக இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஊராருக்கெல்லாம் தெரியும் சபைக்கு எல்லாம் தெரியும் இருக்கவில்லை உங்களுக்கு நான் அது மறைக்காமல் என்று பாவரிக்கை செய்த உடனே மறுபடியும் பரிசுத்தாய் உள்ள வந்தார் மறுபடியும் தூக்கிவிட்டு இணைவில் அப்படிப்பட்ட தீய காரியங்களுக்கு சென்று விடாத என்று இல்லையா என்ன வெளியளிங்கூடவே இருக்கிற கொஞ்ச நாள் இருந்தார் அடங்கி இருக்க முடியாதவர்கள் புதிய அரசு கட்டுப்பாடுகள் உண்டு சில காரியங்கள் உண்டு ஒழுங்கு அவங்க விரும்புற முடியல ஓடிச்சாடி அலைய முடியாது கட்டுப்பாடு படிக்கணும்னால் மசாலா அரைச்சிருந்தாரு சாத்தான் பேச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப சென்ற மாஸ்டர் தான பண்ணும் போது மாத்திரம் சாத்தான் சொல்லல இப்ப மசாலா எடுக்கிற மாத்திரம் சொல்லிட்டான்னு வைக்கப்பட்டு போய் மசாலா எடுத்து விட்டுட்டு வந்து உட்கார்ந்துச்சாரு ஏன் எப்படி இருக்கா எங்கிட்டாங்கன்னு தொடர்ந்து வச்சிருக்கிறான் தானே தொடர் எல்லாம் மாற மாற சரியா இருக்குன்னு யாருன்னு சொல்லு எப்படி ரெண்டு நாள்ல கிளம்பி போயிட்டேன் தெரியும் எந்த குழி நடக்காருன்னு தெரியாது ஏன் சொல்லுறன்னு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வெளியே கொண்டு போகிறாள் எதின் தோட்டத்துல போய் சர்பத்துக்குள்ளே புகுந்து அது பெரிய காணி ஒண்ணும் சொல்லல இந்த மரத்துடைய கனியை புசித்தால் சாக மாட்டீங்க இப்ப ஆண்ட பெருமையில விட்டது பெருமை உருவாக்க போதே பெருமை உருவாக்கிறான் கல்வி ஆகிவிடுவீர்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசை வந்து அப்படி இருந்தா அது செய்யலாம் தானே இங்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு அவன் சொன்ன தடுத்து மறுத்தவதற்கு ஆட்கள் சபை இல்லை போதிப்பதற்கு அந்த போதகர்கள் இல்லை பிரியமா ஆண்டு வந்து ஒவ்வொரு தடை பாவம் ஜிதான் சொல்லிட்டே இருக்க மாட்டார் அப்படி வேற்றுல ஆதாரமே கிடையாது அறிந்து தவறு செய்கிற அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் பரித்தால் புசித்தால் கணவருக்கும் கொடுத்தால் இருவரும் பாவியான நிர்வாணி ஆகிவிட்டார் தேவ மகிமை போய்விட்டது அதுபோல இந்த நாட்களிலும் சாத்தான் துரு உபதேசத்தை புகுத்துவதற்கு உறவினர்கள் என்றும் படித்தவன் என்றும் பெரிய அற்புதம் செய்ய சொல்லக்கூடியவர்கள் மூலமாக சில வார்த்தைகள் நம்முடைய கால்களில் போட்டு சில பத்திரிகைகளை படிக்க வைத்து நம்முடைய எண்ணங்கள் அங்கே திரும்பும்படியாக வேண்டாம் என்று காரியங்களை மறுபடியும் செய்யும்படியாக தூண்டக்கூடிய காலங்கள் வரும் அகையினால் மாறுபாடுள்ள சந்தித்து விட்டு வேறுபட்டு எங்கிருந்து மாறுபாடு மாறுபட்ட செய்தி எங்கிருந்து யாருடைய முதலமைச்சர் அரசர்கள் வந்தாலும் புத்தகங்கள் வந்தாலும் நம்மை நடத்துகின்ற அனுமதியோடு நீங்கள் ஐக்கியத்தை காத்துக் கொள்ள முடியும் என்பதை உங்கள் பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் எழுதுகிறார் இதாக இந்த உபதேசத்தை கொண்டு வராத வீடுகளில் ஏற்றுக்கொள்ளாத அன்றைக்கு சர்ப்பத்துக்குள்ளே சாத்தான் இன்றைக்குள்ளே புகுந்து மக்களை தெய்வீக ஐக்கியத்தை விட்டு பிரிக்க வேண்டும் என்று தீவிரமாக ஐக்கிய செய்து கொண்டிருக்கிறபடினால் தேவஜனங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று உங்கள் மத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் வாதிநாள் நட்சத்திரங்களில் மூன்றூர் பகுதி உலத்தள்ள கண்டியேன் என்று அப்போஸ் நாங்கள் சொத்து யோகான் நட்சத்திரங்களில் அநேக ரீதியில் இத மாதிரி வானமன்றத்தின் ஒளியை போலவும் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களை போலவும் எந்தெந்த வழிப்படுத்தாகவும் பனிரெண்டாம் வேறொரு காணப்பட்டது பத்துகளையும் சிவப்பான பெரியது பத்மஜி இருக்கும் பொழுது கருத்துடைய நாளில் ஆவிக்குள்ள பொழுது சபையை பற்றி ஒரு வெளிப்படுத்தல் அவருக்கு உண்டாகிவிட்டது அந்த சபை உருவாக போறது என்பதை வெளிப்படுத்தலை வேறொரு அடையாள வானத்தில் காணப்பட்டது சாத்தான தோற்றத்தோடு வெளிப்படப் போகிறான் என்று சொல்லி தரிசனத்தில் காணப்பட்டது வாசிக்கலாம் அவருடைய வால் வானத்து நட்சத்திரங்களில் மூன்றோர் பகுதிகளுக்கு அது பூமியிலே விளத்தளிட்டு என்ற சொல்லி பரிசு மகிழ்ந்திருக்கின்றார் பன்னிரண்டு நட்சத்திரங்களை கிரீடம் வைத்திருந்தால் அப்போ சூரிய ஆளுகையில் அதே விட ஊழியக்காடு நடக்கும் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்த தலை பொய்போதகம் தீர்க்க தரிசிய மனுகின்ற உலகத்தில் பெருகிவிட்டார்கள் எல்லாவற்றுக்கும் வெளிப்பாக இருப்பது மிகவும் நல்லது மாறுபாடு உள்ள சந்தித்து விட்டு வேறு மட்டும் சுற்றுக் கொள்ளுங்கள் உங்களே உயர்ந்த தரிசனம் நம்ப வந்து அசுத்த ஆவி தீர்க்க சொல்லும் இருக்கின்றது கன்னியாகுமரி ஜில்லாவிலும் ஊழிய ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு முன்னால் ஆவி தேச அங்கே கிரிய செய்து கொண்டிருக்கின்றது சென்று மக்களுக்கு குறி சொல்லி ஆவிக்குரிய மக்களை எடம் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண் அருத்தி அது கட்டப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை ஆரம்பமாகும் என்று சொல்லி வெளிப்படுத்தும் நாங்கள் அந்த காலத்துக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் திடீர் நாள் எங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தி ஆறு ரூபாய் மணி முன்னிலே இப்படி மனதார குறிச்சியை சேர்ந்த ஒரு சகோதரர் இந்து மதத்திற்கு கிருஷ்ண வந்து இனவாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சகோதரை பார்க்க வேண்டும் அவன் மூலமாக அவனுக்கு குழந்தை இல்லை மனைவி என்ன ஏசு கிருஷ்ண என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை அவளுக்கு உபதேசம் கொடுக்க வேண்டும் குழந்தை கொடுத்து அவன் மூலமாக அருளமே மிஷன் காம்பவுண்டில் ஒரு ஜபர் குழு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த ஜபர் குழுவுக்கு அந்த ஸ்திரி வருகின்றாள் அங்கே சேர்ந்த அந்த ஆவியை கட்டின பிறகு அந்த ஊழியம் கைப்பற்றப்படும் பின்னர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை ஆரம்பமாகிய பேசினார் கண்டடத்திலெல்லாம் போதும் கேட்டு மண்டவங்கி போகாதபடிக்கு பொதுச்செடியினுடைய ஆலோசனைகளை கை வாழ வேண்டும் என்பதை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் அந்த சகோதரன் தான் சிவதான் என்பது அவருடைய பேர் நான் அந்த மில் ஆறுவாழி மில்லுல கேட்லூர் வாட்சிமன் இருந்தார் சொன்ன சிவதான் என்று சொல்லி மனவாள குடிச்சுக்காரங்க வேலை செய்யறாருயா அவரை பார்க்கு அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவர் உள்ள கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போய் முல்ல முடிய விட்டுட்டு உள்ள போய் அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு வந்து பார்த்துட்டு அவரும் மிஸ் பண்ணாரு பிறவர் இப்படி உங்களை பற்றி வழிபடுத்த ஆச்சரியப்பட்டார் லீவ் போட்டுட்டு எங்களை கூட்டிட்டு போனார் வீட்டில் ஏற்றுக்கொண்டிருந்தான் நல்லா தெரியும் ஆவி என்ன தெரியுமா குறி சொல்கிற ஒரு மோசமான ஒரு ஆவி அநேக மாநில அசுத்தப்படுத்தி விட்டு ஒரு ஆவி இது யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஆவிக்கறிவு செய்து கொண்டிருக்கிறது வீட்டுக்காரர்கள் தான் அவங்க அம்மாவுடைய ஜீவியை தெரிஞ்ச போதிலும் வேற வழி இல்ல என்ன பண்ண மக்கள் அம்மா அப்பின் பற்றி தான் கூட்டமே வர்றது அவரு வந்திருக்கின்ற பொழுது அவரே பார்க்கறதுக்கு ஆக்கேடா இருக்க கூட்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் பார்த்து நடந்து கொண்டிருந்தது இந்த அம்மாவும் பாட்டெல்லாம் ஆரம்பிப்பாங்க இந்த அம்மா பாட்ட ஆரம்பிச்சு எல்லாரும் தள்ளி கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க சின்ன இருந்து இந்த பக்கம் ஆண்கள் இங்க பெண்கள் இந்த மாதிரி எல்லா கூடி ஒண்ணு அங்க வந்துருவாங்க அவங்க அங்க ஆடு தூவி அப்படியெல்லாம் எல்லாரும் வந்து ஆயிடுவாங்க கிறிஸ்துக்குள் ஆனந்த மில்லை சொல்லி இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒண்ணு ஆயிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஒழுங்கீனமாக இருந்துச்சு அந்த வீட்டுக்கார கதை ஒரு கதையில வந்து அதை போட்டிடுவாரு அங்க இருந்து பசங்களா விசிலடைப்பான் இந்த மாதிரி எல்லாம் மாறுறது பாண்டு அது ரொம்ப இருக்கு ஆனாலும் முடியல வந்த பெந்து கோசுகாரு கஷ்டம் சொல்றாங்க தடை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி நாங்க போனோம் நாங்க போன உடனே முதலாளி செல்லல எங்களை சாட்சி எங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்தது கொஞ்ச நேரம் கூட பேசலாமா அது இருந்து போறது உட்கார்ந்துருந்தோம் இந்த கூட்டத்தை பத்தி ஆண்டோர் என்ன சொன்னார் கேட்டாரு அம்மா வந்திருக்காங்க யாருன்னு கேட்டோம் அது பைபிள் உமன் அந்த அம்மாவுக்குள்ள அசுத்தா இருக்குது அந்த அசுத்தாவி அனைவரும் கடுத்து விட்டது அது இப்ப அந்நிய பாசனத்தான் பேசிக் கொண்டிருந்தது இவர் புரத்தப்பட வேண்டும் ஆவி என்று சொன்ன ரொம்ப ஆச்சரியப்படுறார் எனக்கு எங்களுக்கு தெரியவரை பற்றி சொல்லவே கிடையாது அந்த பிரரசிங்க தீர்க்கத்தர செஞ்சோ அவங்க ஆளுங்கிட்டு அவங்க கொடுக்குற காணியை வாங்கிட்டு போயிடுவாங்க இப்படித்தான் நடக்குது என்று சொல்லி சொன்னார் இனி வருவீங்களா என்று கட்டாயம் வருவோம் ஆவி வரட்டும் இந்த ஊழித்தாங்குவோம் அடுத்த வாரம் போனோம் ஆண்டோட்டை கேட்ட எப்படி இந்த அவளை ஆவி கட்டுறது என்ன அது ஒரு பெண்ணா இருக்குனாலும் திரும்பி தவிர கழித்து அவன் கழிச்சு அவை தர முடியாது அந்த நேரத்தில் ஆவிய அடிச்சிருந்திருந்தாரு அப்படி அந்தமா பாட்டு முடிஞ்சது சகோதரர்ல ஒருவர் ஜெவம் பண்ணுவாருன்னு சொல்லி அறிவிப்பு ஒருத்தாங்க அப்புறம் ஜெவமண்ண ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்ச உடனே அவளை நிரம்பி ஜமிச்சோன்னு அவளுக்குள்ள ஆவிக்கு ரசி ஆரம்பித்தது மகளே பிழைகளை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் உன்னதமான சேவைக்காக அழைத்திருக்கிறேன் அப்படி நம்ம தீர்க்க சொல்ல ஆரம்பிச்சது இப்படி பாலிடத்தில் அறிவிக்கிறவர்கள் உன்னதமான ஊழிய காலம் சின்ன பேருந்து குறி சொல் ஆவி சொல்ல ஆரம்பித்தது அவளைதான் ரெண்டு பேரும் ஆவிடு நிரம்பிதான் தப்பு தீர்க்க அன்றையிலிருந்து அவன் கூடத்து வர மாட்டான் கூடத்துக்கு ஒரு லேட்டா வந்தா நாங்க கூட்டத்தில் ஒழுங்குபடுத்தி ஆண்களை இருக்கு நடத்தி கொண்டிருந்தோம் அந்த ஆளுக்காடு ரொம்ப கஷ்டமா இருந்த பையங்க வந்த பிறகு எழுப்புதல் இல்லையே அந்த அக்கா இருந்தா என்ன எழுப்புதலா இருக்கு என்ன எழுப்புதல் தெரியுமா பாவம் சேர எழுப்புதல் புரியமான தேவ ஜனமே அதை வைத்திருக்கின்றார் தேவ ஜனமே எங்கிருந்து உங்களுக்கு திருக்கத்தரிசனம் வந்து வாழ்த்திட்டு மாய திறந்துடாதீங்க அடுத்து உங்களை சாத்தான் கொண்டு போனோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சாத்தான் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் கருச்சிக்கிற சிங்கம் போல இவர்கள் செய்து முடித்ததன்பது பிரபுக்கள் இடத்தில் சேர்ந்து இஸ்ரமேல் ஜனங்களும் ஆசாரியரும் இவர்கள் ஆதாரியர் ஏப்பியர் எகிப்தியர் அம்மோர் எனும் இந்த தேசங்கள் ஜனங்களும் அவருடைய அரவுறுப்புகளும் விலகியிருக்கவில்லை எப்படி என்றால் அவருடைய குமார்த்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரனுக்கு பெண்களை கொண்டார்கள் இப்படியே பரிசுத்தமித்து தேசங்கள் ஜனங்களோடு கலந்து போயிட்டு பிரபுக்கள் கையும் அதிகாரியின் கையும் இந்த குற்றத்தில் என்றார்கள் இந்த வார்த்தமானத்தை கேட்டபோது என் வசனத்தையும் உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இதைகள் செய்து முடித்த பின்பு பிறமக்களின் இடத்திலே சேர்ந்த இசுரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் ஆகிய இவர்கள் காலானியர் அம்மோனியர் மோவாபியர் அமோரியர் என்று இந்த தேசத்து ஜனங்களுக்கும் அவருடைய அறிவறுப்பும் விலகி இருக்கவில்லை எப்படி என்றால் அவருடைய குமாரத்திலே தங்களுக்கு தங்கள் குமாரத்துக்கும் பெண்களை கொண்டார்கள் இப்படியே கலந்து போயிற்று ஜாதிசத்தின் மக்களோடு கலந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பி இருக்கிறார் தனித்துவாசம் இவர் தேசத்தில் பரிசுத்தமித்து கலந்து போய்விட்டது என்று அறிந்தவுடனே தலைமையிலே பிடித்து இழுத்துக் கொண்டு அறிந்த மக்கள் உணர்வடைந்து செய்யக்கூடாது இதில் உணர்வற்றவர்களாக நேகர் இருந்து கொண்டிருக்கின்ற மாகினால் தான் தனசேரி பாவிகை செய்யும் தனம் தன பாவம் வாழ்க்கை பாவம் செய்து கொண்டே இருக்கபடியான விருப்பம் ஆகிவிட்டது ஒரு வறுப்புண்டலை என்பது உங்களுக்கு அறிவித்துக்கொள்ளும் மனுஷர் துக்கப்படுகிறார்களே எந்த உணர்வுகளில் தேவ ஆவியான துக்கப்படுகிறார் என்பதை அறியாதபடி உங்கள் அநேகர் இப்படி நெருவுசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் புதிய மாணவர்களே புறஜாத ஐக்கிய வைத்துக் கொள்ளும்போது ரட்சிக்கப்படாத குடும்பங்களோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்ளும்போது பரிசு தெரிவித்து தேசத்திலேயே அவர்களை பண்புகும் போது அந்த அசுத்தமான வித்து நம்முடைய குடும்பத்திலே பரவி விடுகின்றது மக்கள் அப்படி ஆகிவிட்டார்கள் சொல்கின்றார் இங்கே உணர்வடைந்த நியமஜனங்கள் மறுபடி வந்து பாவை செய்கிறார் நெகிழ்வியாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு வருஷங்களை வாசிக்கிறார் அந்த மாதம் நாலாம் தேதியிலே உத்திரவே புத்துரு உபாசம் பண்ணி வெட்டு தங்கள் தலைமையால் புளியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள் உசிரிவேல் சந்ததியார் மர ஜாதியாரா மட்டும் பிரிந்து வந்து தங்களுடைய பாவங்களும் பாவங்களை அறிக்கைட்டால் என்று சொல்லுவ சுத்தா திரு மரஜாதியான பெண்களை அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் வெளியே தள்ளிவிட்டு இதே துரோகம் என்பதை அறிந்து விட்டபடியினால் அவைகளின் தள்ளிவிட்டு திரும்பி வந்து விட்டார்கள் விட்டு விடுவதற்கு விடுவதற்கு மனம் இல்லை அரைக்க செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இறக்கம் வருவான் அருமையானவர்களையும் விட்டு விட வேண்டும் மறு ஜாதியான பெண்களை கட்டினவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றவர்கள் அவைகளை அடித்து துறச்சிவிட்டு வேண்டாம் என்று தள்ளிவிட்டு உருவாக்கி நிறைவேற்றவர் விரும்புகின்றபடியினால் சண்டை விட்டு வேற விட்டு உங்களை ரசித்துக் கொள்வ அழகுக்காக பணத்துக்காக படிப்புக்காக பட உணவுக்காக புகழுக்காக மாறானவர்களை நான் செய்யும் பொழுது பதவி எனக்கு வேண்டியதில்லை வாழ்க்கை எனக்கு வேண்டியதில்லை நான் தேவனுடைய மனுஷன் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது எனக்கு ஒரு தேசம் இருக்க உணர்ந்து இனி ஒரு இருந்து பிரியமான தேவ ஜன இனி நமக்கு என்ன கிடைக்க போகிறது உணர்கின்ற மக்கள் தான் உலகத்தில் வருகின்ற அந்தஸ்து ஆசீர்வாதங்களை உயர்ந்த மதிப்புகளை செல்வாக்குகளை வறுத்துவிட்டு தேவ ஜனங்களோட வாழ்ந்தால் போதும் தேவருடைய பிள்ளைகள் தேவருடைய ஜாதி இதுவே பர்லோகத்துக்கு செல்லக்கூடிய ஜாதி இதுவே பூலோகத்தை ஆடுகள் செய்யக்கூடிய ஜாதி என்பதை அறிந்து உணர்ந்து கொள்கின்றவர்கள் மாத்திரமே இந்த காரியத்திலே தங்களை காத்துக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் எவரேற்பிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வரை வாசிக்கலாம் போது விசுவாசத்தினாலே குமாரத்தின் மகன் எனப்படுவதை பெருத்து குமாரத்தின் மகன் எனப்படுவதை பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் அனித்தியமான அனுபவிப்பதை துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு துன்பத்தை அனுப்பிப்பதே தெரிந்து கொண்டு பொக்கிசங்களில் நிம்மதியாக உலகத்தை செய்ய போகின்றோம் அடுத்து இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு இனி ஒரு புதிய உலகத்திலே நாம் எல்லாரும் வாழப் போகுந்தோம் எல்லாரும் நரகத்திலே போக போனார்கள் புதிய உலகத்திலே வாழப் அந்த பலனை நினைத்து நினைத்து இந்த உலகத்திலே எந்த மாறுபாடுகளுக்கும் இடம் எடுக்காதபடி தேவனும் தேவனுடைய ஜனங்களும் மாத்திரம் போதும் அந்த உணர்வுகள் உலகத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவாரியான சொல்லிட்டார் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய பாதுகாவலை அடைந்து கொள்வதற்கு மந்திரவாத சக்திகளை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துவதற்கு உலகத்தில் சேர்க்கப்படுவதற்கு நான் செய்ய வேண்டிய பெரிய காரியம் என தெரியுமா மாறுபாடு உள்ள சந்தித வார்த்தைகளை ஆசீர்விப்பார்கள்